முதல் ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகம் படிக்கலாம் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புச்சன்மணே சவிலாசமகாமோகிராசைகர்மணே இருபதாவது ஸ்லோகம் தைரந்திருக்கும் தைரந்தைகிபேதேனிதான் மனோவிமர்ஷம் சார்சயாத் முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் பஞ்சதிஷியில் அதுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்தை நிலைநாட்டினார் நான் சத்வரூபமாகவும் சித்ஸ்வரூபமாகவும் ஆனந்தஸ்வரூபமாகவும் இருக்கிறேன் பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது ஆகவே இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது இதில் சத்து சித்து புரிஞ்சது ஆனந்தம் புரியலை ஏன்னா நான் எப்பயுமே தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற கருத்து சந்தேகம் வந்தது அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றார் எங்கே பிரியம் இருக்கோ அங்கேதான் ஆனந்தம் இருக்கும் எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கேதான் பிரியம் இருக்கும் என் எனக்கு எப்பயுமே பிரியம் இருக்கு அப்போ நான் ஆனந்த சுரபமாக தான் இருக்க முடியும் என் மேலே என்கிட்ட பிரியம் இருக்கிறதுனால ஆனந்த சுரூபம் இருக்க முடியுதுங்கிறது தெரியுது ஆனால் ஆனந்தத்தை நான் நாடி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கேன் அது எப்படி அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு வெளியே ஆனந்தம் இல்லைன்னா நான் ஓடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட பிரியமும் இருக்குது பிரியமிருந்து ஆனந்தம் பார்த்து இருக்கணும் ஆனால் தெரியலை வெளியே ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனந்த அது எப்படி அப்படிங்கிற சந்தேகம் வரும்பொழுது ஆனந்தம் தெரிந்தும்ரியாமலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார் அந்த ஆனந்தம் தெரியாமல் இருப்பதற்கு ஒரு தடை பிரதிபந்தம் இருக்கிறது அப்படின்னு நிரூபணம் பண்ணார் அந்த தடை இருக்கிறதுனால நம்மளுக்கு நாம் ஆனந்த சுரூபங்கிறது தெரியல சில நேரம் தெரியுது சில நேரம் தெரிய மாட்டேங்குது அது என்ன தடைன்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடை இருக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே தடை அவித்யா அறியாமை தன்னை பற்றிய அறியாமை இதுதான் நம்ம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுங்கிற தெரியாமல் இருக்கிறதுக்கு தடைன்னு சொன்னார் பிறகு இந்த அறியாமையை விளக்குவதற்காக சிருஷ்டி என்ற ஒரு தத்துவம் ஆரம்பிக்கப்பட்டது சிறு அறியாமையை விளக்குறதுக்காக சிருஷ்டி தத்துவம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது ஜீவன் எப்படி படைக்கப்பட்டான் நீஸ்வரன் எப்படி வந்தார் அப்படிங்கிற தத்துவத்தை ஆரம்பித்தார் அதில் பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பிரம்மம்னு ஒன்று இருக்குது ஆத்மா பிரம்மன் ரெண்டு ஒன்றுன்னு முதலே சொல்லியாச்சு அது இருக்குது அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்குது பிறகு படைப்புன்னு வரும் பொழுது பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தில் சச்சிதா அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறதுன்னார் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது ஏன்னா பிரம்மன் இல்லாத இடமே இல்லை அதனால் அந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் இந்த பிரகிருதியில் எப்பொழுதுமே இருக்கும் பிறகு இதில் சத் சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணம் இருக்குதுன்னு சொன்னார் இதில் பிரகிருதியில் இந்த மூன்று குணங்களும் பிரகிருதி தத்துவத்தில் இருக்கிறது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறது இந்த மூன்று குணமும் இருக்கிறது நிரூபணம் பண்ணார் அதில் மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது அது சத்துவ குணம் சொன்னார் சத்துவ குணங்கிறது மாயை அதில் பிரதிபிம்பிக்கிற தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரன் கடவுள் சத்துவத்திலிருந்து வெளிப்படுகிற தத்துவம் ஈஸ்வரன் சொன்னார் அதுக்கு மாயைன்னு ஒரு பேர் சத்துவம் குறைந்தது அல்லது ரஜோகுணம் மூணு குணம்னு சொன்னோம்ல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டாவது குணம் ரஜோகுணம் அது மலின சத்துவம் அல்லது குறைந்த சத்துவங்கிறார் அதுலேயும் பிரதிபிம்பம் இருக்கும் அந்த தத்துவத்துக்கு பேர் ஜீவன் நம்ம நம் உயிர்கள் எல்லா உயிர்கள் வருதே ஜீவன் அப்படின்னார் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கிற தத்துவம் வெளிப்படுகிற தத்துவம் கடவுள் ஈஸ்வரன் ரஜோகுணத்தில் வெளிப்படுகிற தத்துவம் ஜீவன் அந்த சத்துவகுலத்தில் வெளிப்படுகிற ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனாலே எல்லாத்தையும் ஆள்பவர் சர்வசக்திமான் அவருக்கு இன்னொரு பேர் சர்வக்ஞன் எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னார் பிறகு இந்த மாயையிலிருந்து வெளிப்பட்டாலும் கூட மாயையின் வசத்தில் அவர் இல்லை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதே மாயை இருக்கு மாயை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈஸ்வரன் இல்லை பிறகு அதாவது ரஜோகுண அம்சத்துக்கு பேர் அவித்யை அறியாமைனர் அதில் வெளிப்பட்ட தத்துவம் ஜீவன் இவன் என்ன பண்ணுறான் அந்த அறியாமையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான் அவர் வெளிப்பட்ட அதை கட்டுப்படுத்தி வெளிப்படுறாரு இவன் அதனுடைய கட்டுப்பாட்டில் ஜீவன் வெளிப்படுகிறான் இவனுக்கு பேர் பிராக்யன் ஒரு பேர் சொன்னார் அந்த அறியாமைக்கு இன்னொரு பேர் காரணசரீரம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய விரிவாக பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பதினேழாவது சொலவு வரைக்கும் இந்த கருத்து சொல்லப்பட்டது ஒரு பதினெட்டுல இப்போ ரஜோகுணம் வந்தாச்சு சாத்விக குணம் வந்தாச்சு சாத்விக குணத்துலேருந்து கடவுள் வந்துட்டார் ஈஸ்வரன் வந்தாச்சு ரஜோ குணத்துலேருந்து ஜீவன் வந்தாச்சு இன்னும் உலகம் வரணும் மூணு தானே இருக்குது உலகத்தில் என்ன சொல்கிறோம் கடவுள் ஜீவன் உலகம் மூணுதான் இருக்குது அந்த பிரகிருதிங்கிற தத்துவத்தில் சாத்விக குணத்துலேருந்து ஈஸ்வரன் வெளிப்பட்டு விட்டார் ரஜோகுணத்துலேருந்து ஜீவன் வெளிப்பட்டு விட்டான் தமோகுணம் ஒன்று இருக்குது வெளிப்பட்டான்னா தோற்றத்துக்கு வரலை அங்கே வந்து யோ இப்போ தான் அதுக்கு ரெடியாக இருக்காங்க காரணம் சரி காரண ரூபத்தில் இருக்காங்க இன்னும் வெளியே வந்து தோற்றத்துக்கு வரலை அதில் வெளிப்படுகிற தத்துவத்துக்கு பேர் ஜீவன் சத்வ சத்வோ குணத்தில் வெளிப்படுற தத்துவத்துக்கு பேர் கடவுள் அல்லது ஈஸ்வரன் இன்னொன்று இருக்குது தமோகுணம் இதில் தான் இந்த உலகம் வருது இந்த உலகம் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகம் முதல்ல வரல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கமே இந்த உலகம் முதல்ல வரல கண்ணுக்கு தெரியாத சூக்ஷமமான கண்ணுக்கு தெரியாததுங்கிறத சூக்ஷமம்னு சொல்லுவோம் சூக்ஷமமான ஒரு உலகம் தபோ குணத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறார் அது இருபத்தி இருபதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் பதினெட்டில் சொன்னார் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் அது எப்படி வருதுன்னா முதல்ல ஆகாஷம் வருது பிறகு காற்று வருது பிறகு அக்னி வருது பிறகு நீர் வருது பிறகு மண் இப்படி கிரமமாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஒரு பத்தொன்போதாவது ஸ்லோகத்தில் இந்த சூக்ஷம பூதம் வந்தாச்சு வந்தவுடனே இந்திரியங்கள் அதாவது அதிலிருந்து ஞானேந்திரியங்கள் தோன்றுகின்றன ஐந்து சூக்ஷம பஞ்சபூதங்களின் சாத்வீக அம்சத்திலிருந்து அறிவுக்கறிவுகள் தோன்றின உலகம் வந்தாச்சு அதோட பாட்டியிருக்கலாம் என்ன பண்ணுறார் ஜீவனை படைக்கும் பொழுது இந்திரியங்களை தோற்றுவிக்கிறார் இந்திரியங்கள் தான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது போகத்திற்காக யானேந்திரியங்கள் தோன்றுகின்றன அதாவது சாத்வீகம்சத்தை பிரதானமாக வச்சு கடவுள் தோன்றினார் ரஜோகுணத்தை பிரதானமாக வச்சு ஜீவன் தோண்டிட்டான் தமோகுணத்தை பிரதானமாக வச்சு பஞ்சபூதம் தோன்றியாச்சின்னு சொன்னோம் என்ன பிரதானம்னு சொல்லியிருக்கே அதுலேருந்து முழுசு அப்படியே இல்லை பிரதானமாக அது இருக்கும் மிச்சம் ரெண்டு பூதமாக அதில் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறேன்னு முதல்ல எது வந்தாலும் அதை பிரதானமாக வச்சு வருது இப்போ தமோகுணத்தை பிரதானமாக வச்சு கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதங்கள் உருவாகுது உருவானாலும் கூட அதிலும் சாத்விய குணம் ரஜோகுணம் இருக்கும் தமோகுணம் இருக்கும் அதில் ஒவ்வொரு பூதத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து ஒவ்வொரு ஞான அறிவை கொடுக்கும் கருவிகள் தோன்றின ஆகாசத்திலிருந்து என்ன தோன்றுச்சு காது கேட்கும் சக்தி இந்த காது இல்லை இது ஸ்தூலமாக இருக்கிறது கோலகம்னு பேரு கேட்கும் சக்தி தோன்றியது பிறகு வாயுவலர்ந்து தொட்டு உணரும் சக்தி தோல் தோன்றியது பிறகு அக்னியிலிருந்து பார்க்கும் சக்தி தோன்றியது பிறகு நாக்கு நீரிலிருந்து சுவைக்கும் சக்தி தோன்றியது மண்ணிலிருந்து நுகரும் சக்தி தோன்றியது இப்படி ஐந்து ஞான இந்திரியங்கள் ஞானம்னா அறிவு இந்திரியம்னா கருவி அறிவை கொடுக்கும் கருவிகள் தோன்றின அதுக்கு பேர் ஞானேந்திரியம்னு பேர் இது என்ன பண்ணிச்சு அடுத்து இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த சாத்விக அம்சமெல்லாம் சேர்ந்து ஒன்று உருவாச்சான் மனசு புத்தி அப்படிங்கிற இருபதாவது சுலபத்தில் பார்த்தோம் இந்த ஐந்து சாத்விக அம்சங்களும் சேர்ந்து அந்தக்கரணம் மனம் புத்தி உருவானது சித்தம் அகங்காரம்னு சேர்த்து சொல்கிற பழக்கம் உண்டு சொல்லியிருக்கேன் போனதில் மற்றதுலாம் சித்தம் அகங்காரம் சேர்த்து சொல்வாங்க இங்கே மனம் புத்திங்கிறத மட்டும் வச்சுட்டு அந்த அந்தக்கரணத்தையும் புத்தியும் மனம் புத்தியில் சேர்த்துக்கரலாம் இதுக்கு பேர் அந்தக்கரணம்னு பேர் எல்லா சாத்விகாசம் சேரும் பொழுது மனம் புத்தி உருவாகிறது அதற்கு பேர் அந்தக்கரணம் மனம்னா என்ன எங்கே சஞ்சலம் இருக்கோ அது மனம் முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் புத்தி அன்றைக்கி நிறைய உதாரணம் சொன்னேன் இங்கே வரலாமா வேணாமான்னு குழப்பம் இருக்கிறது வரைக்கும் அதுக்கு மனம்னு பேர் வரணும்னு முடிவு பண்ணியாச்சுனாலும் புத்தி வர வேணாம்னு முடிவு பண்ணியாச்சுன்னாலும் புத்தி தப்பான முடிவாக இருந்தாலும் புத்தி முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் புத்தின்னு பேர் அது வரைக்கும் அதுக்கு பேர் மனம் சஞ்சல ரூபமானது ஆராய்ச்சி ரூபமானது மனசு நிச்சய ரூபமானது புத்தின்னு சொல்லி இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் நான் பார்த்து முடித்தோம் இன்னும் இருபத்தி ஓராவது அடுத்து வரக்கூடிய கர்மேந்திரியங்கள் பிறகு பஞ்சபிராணம் ஒவ்வொன்றா சொல்கிறார் இப்போ ரெண்டு ஐட்டம் வந்திருக்கு சாத்விக அம்சத்துலேருந்து ரெண்டு வந்திருக்கு ஒன்று ஞானேந்திரியங்கள் வந்தாச்சு தனித்தனியாக ஞானேந்திரியம் ஒவ்வொரு ஆகாசிலருந்து ஒன்று காற்றுலேருந்து ஒன்று தனித்தனியாக வந்துச்சு எல்லாம் மொத்த சாத்தியம் சேர்ந்தாச்சுன்னா மனசு புத்தி புரியுதா நல்லா யான் வச்சுக்கோங்க பிரம்மன் பிரகிருதி அதில் மாயை சத்துவ குணத்துக்கு பேர் மாயை அதில் வெளிப்படுற தத்துவம் கடவுள் அல்லது ஈஸ்வரன் அதில் ரஜோகுணம் இருக்குது அதில் வெளிப்ப ரஜோகுணத்தை பிரதானமாக வச்சு அதுக்கு பேர் அறியாமைன்னு பேர் அதில் வெளிப்படுற தத்துவம் ஜீவன் அந்த அறியாமைக்கு இன்னொரு பெயர் காரண சரீரம் அந்த ஜீவனுக்கு இன்னொரு பெயர் பிராக்கியன் ஒரு பெயர் அது சத்தோகுண பிரதானம் இது ரஜோகுண பிரதானம் தமோகுண பிரதானமாக இந்த சூக்ஷம பஞ்சபூதங்கள் உருவாகிவிட்டது ஆகாசம் காற்று உருவாச்சு அதில் ஆகாசத்திலிருந்து ஒன்று காத்திலிருந்து ஒன்று அக்னியிலிருந்து ஜலத்திலிருந்து மண்ணிலிருந்து ஒவ்வொரு இந்திரியம் தோன்றுகிறது மொத்த சாத்விக சேர்ந்து மனம் புத்திங்கிற அந்தக்கர்ணம் வந்தாச்சு இப்ப சாத்விகம்சம் முடிஞ்சு இப்போ ராஜசம்சம் இருக்கு அதுல என்ன வருதுங்கிறது இருபத்தொன்று சொல்றாரு படிக்கலாம் இருபத்தொரா சொல்லி தேசாம் கிரமாத் கர்மேந்திரியானிபாதாம் அபிதானானி அபிதானானி வஸ்தாம் இங்க ராஜசம்சத்துல ஒவ்வொரு பூதத்திலிருந்து ஒரு கர்ம இந்திரியம் தோன்றுகிறது கர்மம்னா செயல் இந்திரியம்னா கருவி செயல்படக்கூடிய கருவிகள் சாத்வீக அம்சத்திலேருந்து அறிவு கருவிகள் இங்கே ராஜசம்சத்திலிருந்து செயல்படக்கூடிய கருவிகள் சாத்வீகம்னாலே அறிவுஸ்வரூபம் ராஜசம்னா செயல்ஸ்வரூபம் ஆக்டிவாக இருக்கிறது அதிலேருந்து செயல் கருவிகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறார் அந்த செயல்கறிவுகள் என்னென்ன கர்மேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் வாக்கு பாணி பாத பாயுகு உபஸ்த வாக்குன்னா பேசுகின்ற சக்தி நாக்குக்கு இன்னொன்று சுவைக்கிற சக்தி அது யானேந்திரியத்தில் போயிடும் இது பேசும் சக்தி கர்மேந்திரியம் செயல்படக்கூடிய சக்தி பாணினா கைகள் கைகள்ங்கிறது தூக்கிறது எடுக்கிறது கையில் செயல்படக்கூடிய சக்தி அது பேசும் சக்தி இது கையை தூக்கி நம்ம எல்லாம் எடுக்கிறது செய்கிறதெல்லாம் பண்ணுறோம் செயல்படக்கூடிய சக்தி கை பிறகு பாதக கால்கள் நடக்கும் சக்தி பாயுகுன்னா கழிவுப் பொருள்களை வெளியேற்றும் சக்தி எருவாய்ன்னு பேர் மலம் கழிக்கும் சக்தி அல்லது கழிவுப் பொருள்களை வெளியேற்றும் சக்தி உபஸ்தகன்னா கருவாய் சிறுநீர் கழிக்கும் சக்தி அல்லது இந்த இது அதாவது இனவருத்தி செய்யும் சக்தி இப்படி ஐந்து கருவிகள் கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எப்படி உருவாகுதுன்னா முதல்ல வாக்கு அது ஆகாசத்திலேருந்து வருது ஆகாசத்தினுடைய ராஜசம்சத்துலேருந்து வருது சாத்ரீகம்சத்திலேருந்து காது வந்தாச்சு ராஜசம்சத்திலேருந்து பேசும் சக்தி பிறகு கைகள் அது வாயு அடுத்த பஞ்சப்த வாயு வாயுனுடைய ராஜசம்சத்துலேருந்து கை உருவாகுதான் இந்த கை கிடையாது கை இருக்கும் சில பேருக்கு தூ கை செயல்படவே முடியாது அதில் விட சக்தி சில பேர் கண்ணும் இருக்கும் பார்க்குற சக்தி இருக்காது நம்ம பேசுகிறதெல்லாம் சூக்ஷமான பஞ்சபூதம் சூக்ஷமானது இந்திரியம்லாம் கண்ணுக்கு தெரியாதது இந்த உடல் கண்ணுக்கு தெரிகிற உடலில் அது வெளிப்படுது அதை பின்னாடி பார்க்க போகிறோம் பிறகு கால்கள் நடக்கும் சக்தி அக்னி தத்துவத்தினுடைய ராஜசம்சத்துலேருந்து உருவாகுது அக்னியினுடைய ராஜசம்சம் கால் நடக்கும் சக்தி பிற எருவாய் மலம் கழிக்கும் சக்தி அல்லது கழிவுப்புல்களை வெளியேற்றும் சக்தி அது வந்து ஜலம் நீர் தத்துவத்தினுடைய ராஜசம்சத்திலிருந்து வெளியாகுது உபஸ்த கருவாய் அது சிறுநீர் கழிக்க பயன்படும் சக்தி அல்லது இனவிருத்தி செய்யும் சக்தி அது மண்ணிலிருந்து உருவாகுது ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய இராஜசம்சத்திலிருந்து இந்த கர்ம இந்திரியங்கள் உருவாகின்றன வெளியே தெரிகிற கண் கைய காலெல்லாம் கிடையாது சில பேர் கால் இருக்கு நடக்க முடியாது நாக்கு இருக்கும் பேச முடியாது பார்த்துருக்கீங்கல்ல இன்னொன்று இந்த கையில் எவ்வளோ சக்தி இருக்குன்னே தெரியாது உறுப்புகள்லாம் இருக்கும் சக்தி இருக்காது இந்த புருஷலி பார்த்துருக்கீங்களா ஆளை பார்த்தா அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு தெரியுமா அடித்தோன்னு நூறு பேர் அடிப்பான் இந்த பாக்ஷா படம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அடி வாங்குவார் ரசிகருக்கெலாம் போனால் ஒன்று கூட ஒன்று சக்தியே இல்லையா நினச்சி அப்படியே அடி வாங்குறத பார்த்தா சகிக்க முடியாது ரஜினி ரசிக்கிறனுக்கு ஆ தெரியும் திருப்பி அடிப்பார்னு உனக்கு தெரியும் பிறகு என்ன பண்ணுறாரு பைப்பை பிடிக்க அடிப்பார் இதை தானே ரசிக்கிறேன் அந்த கையில் எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியாது சில பேர் பாருங்கள் அமைதியாக இருப்பாங்க அவர் ஒன்றுமே பேச மாட்டார்னு நினப்பீங்க பேச்சு கொடுத்துட்டேன்னு நான் ஸ்டாப் ஆயிரும் அவ்வளோ பேச்சு பேச ஆரம்பிச்சிடுவார் எப்படி பேசுவார்னே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு ஒரு சினிமா படம் சொல்கிறேன் இந்த வடிவேலு பார்த்திவன் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் ஜோக்கு அவன் ஏதோ கேட்பான் அவன் வாயு கைகையிலே சொல்லுவான் ஊமையா அப்படின்னு கேட்பான் அவன் டயத்தை டயத்தை காமிப்பான் இன்னும் ஊமையா அப்படின்பான் ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஆனவன அப்புறம் ஆரம்பிப்பான் பேச ஆரம்பிப்பான் இவனால் பொறுக்கவே முடியாது அப்போ அந்த நாக்கில் பேசுகிற சக்தி இருக்காங்கிற சும்மா பார்த்தா தெரியாது அது உள்ளே இருக்குது அது வெளிப்படும் பொழுது வெளிப்படும் இடம்தான் இந்த நாக்கு கையில் சக்தி வெளிப்படும் இடம் தான் இந்த கை உள்ளே எவ்வளோ இருக்குங்கிறது அது சூக்ஷமமானது அது வந்து கர்ம இந்திரியம்னு பேர் இதுக்கெல்லாம் கோலகங்கள்னு பேர் உறுப்புகள் இதெல்லாம் வெளியே தெரியலாம் கோலகங்கள் உறுப்புகள் இது எங்கேருந்து வருதுன்னா இப்போ கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதம் இருக்கு பாருங்க இதில் இருந்து உருவாகும் அதுக்கு பின்னாடி வர பார்க்க போகிறோம் இதெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியிற பஞ்சபூதத்துன்னு உருவாகுது இப்போ நாம் பார்த்ததெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சூக்ஷம பஞ்சபூதம் அதில் சாத்வீக அம்சத்துலேருந்து ஞானேந்திரியங்கள் வந்துருச்சு ராஜசம்சத்துலேருந்து கர்மேந்திரியங்கள் வந்தாச்சு அந்த சாத்வீக அம்சம் ஒன்று சேர்ந்ததுனால அந்தக்கரணம் உருவாச்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உருவாச்சு இப்போ அடுத்தது என்ன உருவாகணும்னா இந்த மொத்த சக்தியும் சேர்ந்து கர்மேந்திரியத்தினுடைய ராஜசம்சம்லாம் சேர்ந்து பஞ்சபிராணன் ஒரு சக்தி உருவாகும் அது அடுத்த சுலோகத்தில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா நாக்கு இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டாக செயல்படும் மற்ற ஏந்திரியம்லாம் ஒவ்வொன்று கண்ணன பார்க்குறது மட்டும்தான் கையென்னால் செயல்படுறது கால் நடக்கிறது இந்த நாக்கு இருக்கே கர்மேந்திரியம் ப்ளஸ் ஞானேந்திரியம் ஏன்னா சுவைக்கிறதும் அதில் தான் பேசுகிறதும் அதில் தான் அதனால தான் நம்ம விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்குக்கு தான் விரதம் கொடுப்போம் உண்ணாவிரதம் அல்லது மௌன விரதம் அதனால தான் ஒரு பழமொழி இருக்குது நாவடங்க நாளும் அடங்கும் இந்த பேசுகிறதையும் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இந்த சு சுவையாக சாப்பிட்றதையும் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா மிச்சம் நாலு இந்திரியம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டு அடங்கிடுமா நாவடங்க நாளும் அடங்கும்றாங்க ஏன்னா அந்த நாக்குக்கு ரெண்டு சக்தியும் இருக்குது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு சொன்னிங்கன்னா எல்லா இந்திரியம் அமைதியாகிடும் வயசான பிறகு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த நாக்கு மட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது பார்த்துருக்கீங்களா பேசுகிறது நிப்பாட்ட மாட்டாங்க சாப்பிட்றது நிப்பாட்ட மாட்டாங்க கைகள் நடக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாக்குக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அப்படிம்பாங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்களே ரொம்ப வருஷமாக ஒன்று சேர்ந்தாங்களாம் சேர்ந்த உடனே இவர் கணவனும் பேச மாட்டேங்கிறாப்லேயும் மனைவியும் பேச மாட்டேங்கிறாப்லேயே ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்திருக்காங்க பேச வேண்டியதானே அப்படின்னா பேசித்தான் பிரிஞ்சோம் பேசுனா திருப்பி பிரிஞ்சிருவோன்னு பயமாக இருக்குன்றாங்களா அப்போ எப்படி இவரும் பயப்படுறாரு அண்ணம்மாவும் பயப்படுது ஏன்னா அந்த பேச்செலேந்து விவகாரமே வரும் அதனால் அந்த கவனமாக பேசணும்னு சொல்லுவாங்க வார்த்தைகளை அளந்து பேசணும் அதிகமாகவும் பேசக்கூடாது பேசாமே இருக்கக்கூடாது இந்த நாக்குங்கிற இந்திரியம் அவ்வளோ முக்கியம் அதே மாதிரி சாப்பாட்லேயும் கண்ட்ரோல் இல்லாட்டிதான் என்ன ஆகுது சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லாட்டி சுகர் ஏறுது இல்லாட்டி கொழுப்பு சத்து ஏறுது வயசானப்புறம் எல்லாம் சாப்பாட்டு கண்ட்ரோலில் டாக்டர் முதல்ல சொல்கிறது என்ன பண்ணுறாங்க முதல்ல சாப்பாட்டை கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா அதை விட பேசுறது தான் ரொம்ப கரெக்டாக பேசணும் எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் இந்த கருமேந்திரியம் ஞானேந்திரியம் நாக்கு ரெண்டு இருக்கிறதுனால நாம் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது பஞ்சபிராணன் வரப்போகுது அது அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ரஜோ அம்சை பஞ்சபிஷ் தேஷாம்னா ரஜோ அம்சைஹி பஞ்சபிகி தேசாம் தேசம்னா அவைகளுடைய இவைகளுடைய அந்த சூக்ஷம பஞ்சபூதங்களின் உடைய ஏற்கனவே சூக்ஷம பஞ்சபூதம் பார்த்தாச்சு பூதங்களினுடைய பஞ்சபிகி அப்படின்னா ஐந்து பஞ்சபிகி தேசாம் இருக்குது அவைகளுடைய அந்த பஞ் சூக்ஷம பஞ்சபூதங்களுடைய பஞ்சபிகி ஐந்து ரஜோ அம்சைகை இருந்து அந்த சூக்ஷம பஞ்சபூதங்களினுடைய ஐந்து ராஜச அம்சங்களில் இருந்து தாம் சாத்விகம் முடிஞ்சு இப்ப ராஜசம்சத்துக்கு வந்திருக்காரு இரண்டாவது வரியை பாருங்க முதல் வரி கடைசியை விட்டுட்டு வரியை பாருங்க பேசும் சக்தி பாணினா கை பாதம்னா கால் பாயும்னா மலங்களிக்கும் சக்தி உபஸ்தனா சிறுநீர்களிக்கும் சக்தி வாக்கு கைகள் கால்கள் அந்த மலங்களிக்கும் சக்திக்கு எருவாயின்னு பேர் அந்த இடத்துக்கு பெரியதுக்கு கருவாயின்னு பேர் வாக்கு கைகள் கால்கள் எருவாய் கருவாய் அதுதான் வாக்கு பாணி பாத பாயு உபஸ்த அடுத்த வார்த்தை அபிதானாணி என்று சொல்லப்படுகின்ற அபிதானானினா என்று சொல்லப்படுகின்ற முதல்வரில் போனித்து கர்மேந்திரியானித்து என்று சொல்லப்படுகின்ற கர்மேந்திரியங்களும் பஞ்ச கர்மேந்திரியங்களும் கிரமாத் முறையாக வரிசையாக ஜக்னரே தோன்றின அந்த சூக்ஷம பஞ்ச ஐந்து ராஜச அம்சங்களில் இருந்து வாக்கு கைகள் கால்கள் எருவாய் கருவாய் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து கர்மேந்திரியங்கள் முறையாக தோன்றின முறையாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு ஆகாஷில் இது வந்துச்சு வாயு விழுந்ததுன்னு சொல்லலை ஆனால் புரிஞ்சுக்கிறனும் முறையான முதல்ல ஆகாசம் வந்துச்சு இங்கே முதல்ல வாக்கு சொல்லியிருக்காரு அப்போ ஆகாஷிலிருந்து வாக்கு ரெண்டாவது பாணி சொல்கிறாரு பாணின்னு சொல்லும்பொழுது அடுத்த காது காற்று காற்றுலேருந்து பாணி இப்படி புரிஞ்சுக்கிறணும் கிரமமாக தோன்றின இது இருபத்தி ஒன்று இன்னொன்னு இருக்கு இன்னொரு ஐந்து இருக்கு அதுக்கு பேர் பஞ்ச பிராணன் அந்த தத்துவம் தோன்றின அது இருபத்தி ஸ்லோகம் படிக்கலாம் விற்பிபேதாச்ச பஞ்சதா பிராணோபான சமச்ச உதானவியான புனக ய சகிதைப்னோ விரிப்பாணோ உதவுன இங்கே ஐந்து பிராண தத்துவம் தோன்றின அப்படிங்கிறத சொல்கிறார் புராண தத்துவம் ஐந்து ஐந்து பஞ்சபூதங்களின் சாத்விக அம்சம் ஐந்து ஞானேந்திரியம் அந்த அஞ்சு ஒட்டு சேர்ந்த உடனே அந்த மனம் புத்தி வந்தாச்சு இங்கே ஐந்து ராஜசம்சத்தில் தனித்தனியாக வாக்கு பாணி எல்லாம் வந்துருச்சு இங்கே கர்மேந்திரியம் தனித்தனியாக வந்துருச்சு ஒவ்வொரு பூதத்துலேருந்து இந்த ஐந்து ராஜசம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தாச்சுன்னா ஐந்து புராணம் தோன்றுகிறதுங்கிறார் அங்கே அஞ்சு சாத்வீகம் சேர்ந்து மனசு புத்தி வந்துச்சு இங்கே அஞ்சு ராஜசம் சேர்ந்த உடனே ஐந்து புராணம் தோன்றியது இந்த ராஜசனுடைய தன்மை என்ன செயல்படுத்துறது சாத்வீகத்தினுடைய தன்மை அறிவு அது அஞ்சு சேர்ந்த உடனே புத்தி மனசு மொத்தமாக சேரும் பொழுது சூட்சமான புத்தி எல்லாம் உருவாகுது மனம் புத்தி இங்கே அஞ்சு செயல்படுற சக்தி சேர்ந்த உடனே பிராணன் உருவானா அது என்ன செய்யும் ஒரு ராஜசம்சத்தில் ஒரு கறி உரு உருவானாலே சும்மா இருக்கிறதுல செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அஞ்சு ராஜசம் சேர்ந்தால் சும்மா இருக்க முடியுமா செயல்பாடு எப்படி இருக்கும் எப்பப்பாத்தாலும் செயல்படும் அதனால தான் பிராணன் மட்டும் சாகிறது வரைக்கும் செயல்படும் மற்ற நேரம்னால் சும்மா இருக்கும் இந்த பிராணசக்தி அஞ்சு ராசசம்சம் சேர்றதுனால உருவாகிறதுனால அது எப்போ பார்த்தாலும் மரணம் வரைக்கும் நிற்காமல் செயல்படுறது அது புராணந்தான் எதுக்கு காரணம் என்னென்ன அது உருவான இடம் அப்படி அந்த ராஜசம்சத்திலேருந்து உருவானது சூக்ஷம பஞ்சபூதத்தினுடைய ராஜசம்சம் ஒட்டு சேர்ந்து அஞ்சு பூதங்களுடைய ஒட்டு இராஜசம் சேர்ந்து உருவானதுனால புராணம் எப்பொழுதுமே செயல்பட்டு இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஞானேந்திரியம் கருமேந்திரியம் கூட அன்கான்சியஸில் கூட இருப்பான் அந்த கரணம் கூட செயல்படாது மனசு புத்தி கூட செயல்படாது மூச்சு நிற்கும் செயல்படாமல் இருந்தது என்ன ஆகும் முடிஞ்சு பிராணம் நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் பிணம்னு பேர் பிராணம் நின்றுனால் உடம்பு உயிரே கிடையாது அங்கே அதனால் பிராணசக்தி இறுதி வரைக்கும் செயல்படக்கூடிய சக்தி காரணம் என்னென்னா மொத்த ராஜசம் சேர்ந்து உருவானது அதனால் அது செயல் எப்பயுமே நிற்காமல் செயல்பட்டு கொண்டே இந்த பிராணசக்தி சொல்லுவாங்க அதாவது இந்திரியங்களுக்கு இடையில் ஒரு போட்டி வந்துச்சான் கண்ணு நான் தான் பெரியவன் அப்படின்னுச்சான் ஒவ்வொன்றா நாக்கு சுவைக்கிறது நான் தேம் பெரிய பண்ணிச்சான் கையை நான் பெரியவண்ணிச்சான் கால் நான் பெரிய பண்ணிச்சேன் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா பிராணம் வந்துச்சான் எல்லாத்துக்கும் பெரியவன் நான் தே நினச்சான் நான் நின்று தான் நீங்கள் எல்லோரும் அவுட் பண்ணிச்சேன் உமா தானே என்னாச்சே எல்லாம் டோட்டல் அவுட்டு அதனால் இது பிராணசக்தி எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் எது செயல்பட்டாலும் சரி பிராணன் செயல்படும் ஒரே பிராண தத்துவத்தை ஐந்தாக பிரிக்கிறாங்க அதனுடைய செயல்பாடு ஐந்து விதமாக இருக்குது உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே ஒரே பிராணன் வந்து அஞ்சு விதத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சியில் கூட பிராண பிராணாயாமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் பிராணனுக்கு ரொம்ப சக்தி இருக்குது இந்த மனசை கட்டுப்படுத்துறது கூட பிராணனை கட்டுப்படுத்துவாங்க முதல்ல மனது கட்டுப்பாடாகும் உடம்பும் கட்டுப்பாடாகும் மனசும் கட்டுப்பாடாகும் ஏன்னா அந்த பிராணன் வந்து உடம்புக்குள்ளே அப்படி ஒரு ஐந்து விதமாக செயல்படுதான் ஒரே பிராண தத்துவம் ஐந்து விதத்தில் செயல்படுதுங்கிறார் இப்போ கரண்ட் இருக்குது ஒரே கரண்ட்டு தான் ஒரே கரண்ட்டு தான் என்ன செய்யுது கரண்ட்டு ஏசிக்குள்ளே போனால் எப்படி வெளிப்படுது கூலிங்காக வருது அதே வந்து ஹீட்ரு அடுப்புக்குள்ளே கரண்ட்டை செலுத்துனா சூடாக வெளிப்படுது ஒரே கரண்ட்டு அங்கே குளிர்ச்சியை தருது இங்கே சூட்டை தருது ஒரு இடத்துல ஒளிய லைட்டை தருது இன்னொரு இடத்துல சவுண்டை கொடுக்குது இன்னொரு இடத்துல சுற்றுது ஒரே மின்சாரம் எப்படி அஞ்சு விதமாக செயல்படுதோ அது மாதிரி ஒரே பிராண தத்துவம் இந்த உடம்புக்குள்ளே ஐந்து விதமாக செயல்படுவதால் அதுக்கு அஞ்சு பேர் இருக்குது இந்த பிராணனுக்கு எத்தனை பேர் இருக்கு அஞ்சு பேர் இருக்குது அதில் முதல் தத்துவம் மே பிராணு பேர் மொத்தத்துக்கு பிராணன்னு பேரு ‑‑ அதில் முதல் தத்துவத்துக்கு பேர் பிராணன் ரெண்டாவது அபானன் சமானன் உதானன் வியானன் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் அது என்ன செயல்படுது எங்கே இருந்து செயல்படுதுன்னு சொல்லி பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் அஞ்சு விதத்தில் இந்த பிராண தத்துவம் செயல்படுது எல்லாத்துக்கும் சேர்த்து பிராணன்னு பேர் அதில் முதல் இதுக்கும் பிராணன்னு பேர் அது எங்கே இருந்து செயல்படுது அது என்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறது சொல்லப்படுது எப்படின்னீங்கன்னா இந்த முதல் தத்துவம் பிராணன் அது இருக்கிற இடம் ஹிருதயமா அது எங்கேருந்து செயல்படுதான் அது இருக்கிற இடம் ஹிருதயம் இதயத்துலேருந்து செயல்படுதான் அதனுடைய வேலை என்னென்னா இதய துடிப்பு இதயத்தை துடிக்க வைக்கிறதே அந்த சக்தி தானே அந்த பிராணசக்தி அப்புறம் இந்த மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறது இதுவும் அந்த பிராணசக்தி அதனுடைய வேலை அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்தீங்கன்னா உணவு தண்ணி எல்லாம் அதை உள்ளே விழுங்க வைக்கிறோம் பாருங்கள் அந்த சக்தி அதுலேருந்தே வெளிப்படுதான் இந்த பிராணன்கிற தத்துவம் முதல் தத்துவம் பிராணன் அது இருக்கிற இடம் கிருதயம் அது செயல்படுவது இதய துடிப்பு உணவை உள்ளே தள்ளுவது மூச்சுக்காற்றே உள்ளே இழுத்து வெளியே விடுவது இதுக்கு பேர் பிராணன்னு பேர் இந்த பிராணம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க காற்று நின்று போயிடும் காற்று நின்றுச்சுனா பிராணன்னு போயிடும் திருக்கா அதனால் இருக்கிற இடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிராணன் சக்தி செயல்படுற இடம் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சில் ஃபஸ்ட்டு பிராணங்கிறது ஹிருதயத்தில் இருக்குது அந்த இதயத்தை துடிக்க வைக்கிறதும் அது தானா மூச்சுக்காற்ற உள்ளே இழுக்கிறதையும் அதுதானா உணவுகளை உள்ளே தள்ளுறதும் அது தானா தொண்டை வரைக்கும் உள்ளே போகிறது இது பிராண தத்துவம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிராணனை வாங்காதேன்னு சொல்லி சொல்லுவோம் வாங்கி எங்கே கையை வைப்பாங்க தெரியுமே நெஞ்சிலேயும் கை வைப்பாங்க மூக்களை கை வைக்க மாட்டாங்க இயல்பாக பாருங்கள் மனுஷனுக்கு பிராணனை வாங்காதுன்னா மூக்கில் வேணும் பிராணம் போகுது அப்படின்னு மூக்கை பிடிக்கலாம்ல யாராவது மூக்கில் சொல்கிறாங்களா இப்போ பிராணம் வாங்காதேன்னு நெஞ்சத்தை விடுவாங்க ஏன்னா அது இருக்கிற இடம் எங்கே இதை எம் அப்படிங்கிறார் அது ஒரு சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சளி பிடிக்கும்போது மூச்சை விழு எடுக்க முடியுதா அவ்வளோ சிரமப்படுறோம் மூச்சை அடைச்சா தான் அது அது ஒரு பெரிய சக்திங்கிறதே தெரியும் இந்த ஆஸ்துமா வந்தவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் மூச்சை உள்ளே இழுத்து விட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது வந்து அந்த மூச்சை உள்ளே இழுத்து விடுறது ஒரு பெரிய சக்தி அது பிராணசக்தின்னு பேர் இதயத்தை துடிக்க வைக்கிற சக்தி அது இருக்கிற இடம் ஹிருதயம் ரெண்டாவது அபானன் அபானன் இருக்கிற இடம் வந்து எருவாய் அதாவது மலம் கழிக்கும் இடம்னு சொல்கிறாங்க கழிவை வெளித்தள்ளும் சக்தி இந்த மூச்சு காற்றை வெளியே விடுறதுக்கும் அபானன் ஒரு பேர் சில இடத்துல உண்டு அது ஒரு வகையில் பொருத்தமாக இருக்கேன்னா அஸ்தமான காற்றை தானே வெளியே தள்ளுது அதனால் அங்கேயும் அந்த இடத்துல மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறத புராணன்னு வெளியே வர்றத அபானன்னு சொல்லுவாங்க அதுவும் அசுத்தமான காற்றை வெளியே எடுத்துறது அசுத்தத்தை வெளித்தள்ளும் சக்தி அபானன் அது இருக்கிற இடம் எருவாய் பாயு இந்திரியம் அப்படிங்கிறார் கழிவை வெளித்தள்ளும் சக்தி மூணாவது சமானன் அந்த சமானன்கிற வாய் இருக்கிற இடம் நாபி தொப்புலாம் நாபியா அதுக்கு என்ன வேறு வேலைன்னா நம்ம சாப்பிட்றமில்ல சாப்பாடு தண்ணி திரவமாக திடமாக சாப்பிட்டால் ஜீரணிக்க வைக்கிற சக்தி அதுக்கிட்டே இருக்கான் எதுக்கு இந்த சமானங்கிற பிராண வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இது பெரிய பிரச்சனையாயிரும் இந்த உள்ளே சமானன்ட்டுருக்கு பார்த்தீங்களா கூடுதலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேலை செஞ்சாங்க உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா சில பேரை பாருங்கள் எதாவது வாயிலில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே இருக்க முடியாது ஏன்னா அங்கே ஜீரண சக்தி ஓவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது சமான சக்தி ஓவராக இருந்தால் அப்படித்தான் ஆகும் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஜீரணம் வந்து அதுவும் கரெக்டாக அளவாக இருக்கும் அது ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா அதுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுக்கணும் கொடுக்கலே நன் ஆகும் அது வேறு மாதிரி ஆயிரும் இல்லை சொல்லுவாங்க சாப்பாடு விஷயத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் சாப்பிட்டு வருவார் மதியம் வரைக்கும் எதையாக சாப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள அது வாட்டுக்கு வாங்கி இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வயிறு நிறையுதான் நிறையலேனே தெரியாது சாமிஜி கூட சொல்வார் இந்த பலையில் சாப்பிட்டோம்னா எங்கள் சாமி பேர் இருக்காங்க காலையில் சாப்பிட்டாங்கன்னா மதியம் சாப்பாடு வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவர் என்ன சொல்வார்னா அதுக்கு காரணம் சொல்கிறது அரிசி வேக போட்டிருக்கோம் நல்ல காரணம் சொல்வார் அரிசி வேக போட்டிருக்கோம் வெந்துக்கிட்டு இருக்கு நாலு பேருக்கு அரிசியை வேக போட்டாச்சு பாதி வெந்துக்கிட்டு இருக்கும் இன்னொரு மூணு பேர் வந்துட்டாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி அதில் போட்டால் அது எப்படி வேகம் அப்படிங்கிறேப்பார் ஒன்று வெந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அரிசி போட்டால் எப்படி வேகம் இது அகவுரையாக தானே வேகம் அது மாதிரி இருக்குது நீ சாப்பிட்றது அப்படிம்பார் ஜீரணிக்காது அது ஒரு முறையாக பண்ணணும் அதனால் அந்த ஜீரண சக்திங்கிறது ரொம்ப முக்கியம் இது ஷமானன் அப்படிம்பாங்க இதில் அளவெல்லாம் இருக்குது நம்ம உடல் உழைப்பு இதை பொறுத்ததே இருக்குது ஜீரணம் நம்ம நல்லா உழைச்சோம்னா நல்லா சாப்பிடலாம் இல்லாட்டி அளவாக சாப்பிடணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டா கிராமத்தில் ஒரு டாக்டர் தவறார் ஒருத்தர் சுகருக்கு அவருக்கு வந்து சக்கர சத்து ரொம்ப வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு நைட்டு நீ வந்து ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்கிறார் இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு தெரியுமா கிராமத்தில் சொல்லியிருக்கதெல்லாம் என்ன கேட்டிருக்கு கேட்டிருந்த ஜோக் ரொம்ப ஃபேமஸ்ஸு சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமான்னு கேட்டார் அந்த ரெண்டு சப்பாத்தியை ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உணவு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு இருபது இட்டு சாப்பிடுவார் அவர்கிட்ட போய் ரெண்டு சப்பாத்தின்னா எப்படி இருக்கான் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும் நான் இவ்வளோ சாப்பிடுவேன்னா பதினஞ்சு சாப்பிடுங்க இனிமேல் பத்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும் மொட்டையாச்சுன்னா எப்படி இருக்கான் அவர் இப்படி தான் கேள்வி வைப்பார் இந்த ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம் கேள்வி வைப்பார் இதெல்லாம் சமானனங்கிற வாயுவினுடைய வேலை அது ஜீரணிக்கிற சக்தி இருக்குது அது அந்த வாயு தான் ஜீரணிக்கிற சக்தியை செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறார் அடுத்தது உதானன் உதாரணம் சக்திங்கிறது என்னென்னு சொன்னிங்கன்னா அது இருக்கிற இடம் கழுப்பு கண்டக இது முக்கியமாக ஒரு வேலை பார்க்குது என்ன வேலை பார்க்கு தெரியுமா அந்த உதாரண சக்தி இந்த உடல்லேருந்து உயிரை பிரிக்கிறது அந்த சக்தி தான் உடல்லேருந்து உயிரை பிரிக்கிறது இன்னொன்று உடம்புக்குள்ளே தேவையில்லாத உள்ள போயிடுச்சுன்னா வாமிட்டாக வெளிப்படுத்தும் இல்லாட்டி வயிற்றாலையாக வெளிப்படுத்திடும் இதுக்கு ஒரு சக்தி வேணும் நம்ம போய் உள்ள ஜீரணம் பொண்ணு வாந்தியாக வெளியே வந்துடும் இல்லாட்டி ஜி வெளியே போயிடும் இதுவும் இது வந்து எல்லா நேரம் வேலை செய்யாது இது சில நேரம் மட்டும்தான் வேலை செய்யும் முக்கியமாக வேலை செய்கிறது உடம்புலருந்து உயிரை பிரிக்கும் சக்தி இந்த சூக்ஷம சரீரங்கிறதே உயிர் அதை பிரிக்கிற சக்திக்கு பேர் இந்த இது இருந்தால்தான் பிரிக்க முடியும் சில பேர் சொல்வாங்க பார்த்துருக்கீங்க அவனுக்கு உயிர் போகிறது கூட சக்தி இல்லாமல் கிடைக்காமம்பாங்க சில பேர் நூறு நூற்றி அஞ்சு வயசாகிடும் உயிரே போகாது அவர் வாட்டுக்கு இருப்பார் வாயிலே தான் பால் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க டாக்டர் சொல்வார் இளநீ கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார் இளநீ கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இளநீ கொடுத்தா உயிர் போயிடுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இளநியை கொடுத்து பார்ப்பாங்க அப்போ யாரும் இந்த சக்தி வருதான்னு பார்ப்பாங்க ஏன்னா உயிரை பிரிக்கிற சக்தி கூட இல்லாமல் இருக்குது அது அந்த சக்தி என்னான்னு பேர்னு சொன்னால் உதானன்னு பேர் அது உடலில் இருந்து உயிரை பிரிக்கும் சக்தி அதாவது சூக்ஷம சரீரத்தை இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரிக்கும் சக்தி அது இருக்கிற இடம் எங்கே தெரியுமா அந்த கழுத்து அதனால என்ன பண்ணுறாங்க இதை பிடிச்ச என்ன உயிர் போயிடுது உயிர் போயிருதா இல்லையா இங்கே பிடிச்சா உயிர் போயிடுது கரெக்டாக பாருங்கள் சாஸ்திரத்தில் கூட எல்லாம் சயின்டிஃபிக்காக தான் கழுத்தை பிடிச்சா போயிடுது ஏன்னா இங்கே இருக்க அந்த உயிரை பிரிக்கும் சக்தி இங்கே தான் இருக்கான் கண்டக கழுத்து அப்படிங்கிறார் பிறகு அடுத்த அஞ்சாவது வியானன் வியானனங்கிறது எப்படின்னா இந்த தோல் தொட்டு உணரும் சக்தி உடம்பு பூரா இருக்கிறது மாதிரி இந்த வியானன் சக்தி வந்து உடம்பு பூரா இருக்கும் சரீரம் முழுவதும் இருக்கிறது அப்படிங்கிறாரு அது என்ன பண்ணுமா ரத்தத்தை உடல் முழுங்க கொண்டு போகிற சக்தியாக தானே இந்த பிளட் இருக்குது பார்த்திங்களா ப்ளட்டு வந்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம எவ்வளவோ சில பேர் சித்து வேலை செய்கிறவங்கலாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஆச்சரியம் அதெல்லாம் ஆச்சரியங்கிறோம் எத்தனையோ கிலோமீட்டர் சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே இந்த ரத்தம் ஓடுற பாதை இருக்கு அவ்வளோ கிலோமீட்டர் சுற்று தான் அது எந்த சக்தியும் அவ்வளோ ஸ்பீடில் கொண்டு போய் இயக்கிக்கிட்டு இருக்குது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை உடம்பு நம்ம இப்படி இருக்கோம் இந்த ரத்தத்தை கீழே தானே வரணும் மேலே கொண்டு போகுது தலைக்கு தலைகலாப்படுத்தாலும் க கால கொண்டு போகுது அப்போ இந்த ரத்தத்தை வந்து உடம்பு பூரா எடுத்துகிட்டு போகிற சக்தி இந்த வியானன் வியாபிக்கிறது உடல் பூரா வியாபிச்சிருக்கு இருக்கிற இடம் அது உடம்பு பூராம் இந்த இரத்தத்தை என்ன பண்ணுவான் எடுத்து செல்லக்கூடிய சக்தியாக இருக்கிறது இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எதோ விட ஆச்சரியமே இல்லை சொல்கிறாங்க டாக்டர் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் இருக்குங்கிறாங்க அந்த உள்ள ரத்த நாளங்கள் அவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போய்ட்டு போய்ட்டு வந்துகிட்டே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது இது சொத்து கொண்டு போய் எல்லா சொத்துகளையும் கொண்டு போய் அங்கங்கே என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம மனசு செய்ய முடியுமா யோசித்து பாருங்கள் எவ்வளோ அற்புதம் இருக்குது நம்ம ஏதோ ஒருத்தர் வந்து இப்படி கையில் விபதி கொடுத்தோன்னு ஆச்சரியப்படுறோம் இதுக்கு மேலே உலகத்தில் ஆச்சரியமே கிடையாது அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இது அப்படி இந்த வியானசக்தி என்பது ரத்தத்தை உடல் முழுவதும் எடுத்து செல்லக்கூடியது அது இருக்கின்ற இடம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையும் பரவி இருக்குது அதனால தான் இந்த ஆயுர்வேதத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பிராணனை வச்சு பார்ப்பாங்க டாக்டர் கூட பாருங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்னு செக் பண்ணுவார் பிறகு ஹார்ட்டில் கையை வச்சு பார்ப்பாங்க ரெண்டு தான் நம்ம மெயினாக நம்ம இந்த பிராணசக்தி அப்போ அஞ்சு விதமான பிராணசக்தி இருக்கிறது இது எதிலிருந்து உருவாச்சு அஞ்சு பூதங்களினுடைய ராச அம்சத்தினுடைய மொத்த அம்சமும் சேர்ந்து ஐந்து பிராணன் உருவானது பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திடலாம் தைகை சர்வைஹி சகிதைகி தைகைனா அவைகள் இங்கேயும் அப்படினா அந்த முதல் ஸ்லோகம் சொன்னால அவைகள்னா முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் ஐந்து கர்மேந்திரியங்கள் பார்த்தோம் பஞ்சபூதங்களின் ஐந்து ராஜச அம்சமான அவைகள் அதில் இருந்தான கர்மேந்திரியம் வந்துச்சு பஞ்சபூதங்களின் ஐந்து ராஜச அம்சமான அவைகள் தைகை தான் சர்வைகை அனைத்தும் அந்த ராஜசம்சம் அனைத்தும் சகிதைகை சேர்ந்து பஞ்சபூதங்களின் ஐந்து இராஜச அம்சமான அவைகள் ஐந்தும் சேர்ந்து அனைத்தும் சேர்ந்து பிராணக பிராணன் இல்ல வார்த்தையே பிராணோன் இருக்கு பிராணோ விருத்தி பேதாச்ச பஞ்சதான் இருக்கு பிராணன்னா பிராணன் அந்த பிராணன் அடுத்து விருத்தி பேதாச்சா அதாவது பஞ்சபூதங்களின் ஐந்து ரஜோம்சமான அவைகள் அனைத்தும் சேர்ந்து பிராணன் பிராணன் தோன்றியது அந்த செயல்படும் இருக்கிறது பிராணன் வந்து ராஜசம்சம் மொத்தம் சேர்ந்து உருவாயிருச்சு அந்த செயல்படுறது ஐந்து விதமாக செயல்படுறதனால அஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றார் கீழே அடுத்த வார்த்தை அது என்னன்னா சொல்கிறார் பிராணோ அபான சமானச்சோதானவ் வியானவ் ச தேனு ஒரு வார்த்தை இருக்கு கடைசியில் அவைகள் அந்த பஞ்ச பிராணன் எதுன்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் பிராணக அபானக சமானக உதானக வியானக பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் எனப்படுகிறது ராஜசம்சம் மொத்தமாக சேர்ந்து பஞ்ச பிராணன் உருவாகுது பிராணசக்தி அது ஐந்து விதமாக செயல்படுவதால் அஞ்சு பேர் இருக்குது அஞ்சு பேர் என்னென்ன பிராணன் அபானன் சமானன் வியா உதானன் வியானன் அஞ்சு இது ஐந்து விதமாக செயல்படுகிற இந்த பேர் அஞ்சு பேரில் இருக்குது அப்படிங்கிறார் கடைசியில் வந்து ச புனகன் இருக்குது அது வந்து அந்த சுலோகத்தை பூர்த்தி பண்ணுறதற்காக சொல்லப்படுது ஐந்து பிராணன் ஐந்து விதமான ராஜச அம்சங்களிலிருந்து சேர்ந்து உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதனுடைய செயல்பாடையும் பார்த்துட்டோம் அது இருக்கிற இடத்தையும் பார்த்தாச்சு அடுத்து இதெல்லாம் சேர்ந்த இதுக்கு என்ன பேர் இது உடம்புக்குள்ள இதுக்கு என்ன பேரில் விளங்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து சொல்லப்போகிறார் அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி பன்னெண்டு பிறகு பஞ்சபிராணன் அஞ்சு ஏழு இதுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பேர் இது உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த சுலோகத்தில் வரப்போகுது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம் புத்திகர்மேந்திரிய பிராண பஞ்சகை மனசாத்தியம் சரீரம் சப்ததபிஹீம் சூக்மம் தல்லிங்க முச்சியதே புத்தி கமேந்திர பஞ்சைமனா சப்ததீ சூக்மம் தல்ிங்க முச்ச இந்த படைப்பு சிருஷ்டி இதெல்லாம் சொல்லி என்ன பண்ண நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையான சில பேருக்கு இருக்கும் வேறு ரெண்டு நல்ல கருத்துக்களை சொல்லி எப்படி வாழணும்னு சொன்னால் பரவாயில்ல இந்த படைப்பை சொல்லி எங்களுக்கு என்ன தெரியும் இப்போ சயின்ஸ் விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டை சொல்ல வேண்டிய விஷயந்தானே அப்படி தானே தோணும் இது தெரிஞ்சாதே நம்ம சொரூபம் தெரியும் இந்த படைப்புலருந்தான் நாமளும் வந்திருக்கோம் இந்த படைப்புலேருந்து இந்த நாமளும் உருவாயிருக்கோம் நாம் யாருன்னு தெரிஞ்சாத்தே நாம் படுற துக்கத்துக்கு என்ன காரணம்னு தெரியும் அதில் இருந்து விடுபட முடியும் அதுக்காக இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொண்டு போகிறார் கொண்டு போய் இப்போ இதில் வந்து எப்படி விடுபடுங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார் புரியாட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக அதனுடைய அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் பிறகு தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் நாம் அடிப்படையில் இதெல்லாம் ஓடி தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயங்கள் தான் சூக்ஷம சரீரத்தினுடைய மொத்த எண்ணிக்கை பதினேழு அப்படின்னு சொல்கிறார் அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் சொன்ன பார்த்திங்க மொத்தம் பதினேழு இதில் சித்தம் அகங்காரம் சேர்த்தா பத்தொம்பதுன்னு ஆயிரும் சில இடத்துல பத்தொம்போதுன்னு சொல்லுவாங்க சித்தம் இந்த இடத்துல சித்த அகங்காரத்தை மனம் புத்தியோடு சேர்த்துட்டார் அதனால் பதினேழுன்னு சொல்கிறார் தத்துவ உபகத்தில் பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கோம் மாண்டவீக்கிய காரிகையில் பத்தொம்பது வாயில்கள்னு சொல்வார் மாண்டிக உபனிஷ் காரிகையில் இங்கே பதினேழு இந்த சூக்ஷம சரீரத்துக்கு பேர் லிங்க சரீரம்னு ஒரு பேர் கொடுக்குறாரு இங்கே லிங்க சரீரம்னு சொல்லி லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் லிங்கம்னாலே ஒரு அடையாளம் ஒரு ஜீவன் உயிருடன் இருக்கிறானா இல்லையாங்கிறத காட்டுறதே இந்த சூக்ஷம சரீரம்தான் இந்த சூக்ஷம சரீரம் இருந்தால் தான் அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லுவான் அவன் உடம்புல சூக்ஷம சரீரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் உயிரோடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க உயிரோடு இருக்கான்ங்கிறத காமிக்கிறதே இந்த பிராண தத்துவம் காமிக்கிறதுல உயிரோடு இருக்கான்னு என்ன ஒன்று மொச்சை பார்ப்போம் முதல்ல பார்க்குறோம் அது சூக்ஷம இந்திரியங்கள் உருவானது தான் அது சூக்ஷம பஞ்சபூகத்துலேருந்து உருவானது இந்த பதினேழு சேர்ந்து சூக்ஷம சரீரம் அதுக்கு லிங்கம்னா அடையாளம்னு கேட்டேன் இந்த உடம்பில் உயிர் இருக்கிறது சூக்ஷம சரீரம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுவது அது இந்த சூக்ஷம சரீரம் இல்லைன்னா உடம்பு வந்து பாடின்னு சொல்லிடுவாங்க அது இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு பேர் நாம பொதுவாக உயிர்னு சொல்கிறோம் இங்கே வந்து அதுக்கு பேர் சூக்ஷம சரீரம்னு பேர் அதை விளக்கம் பார்க்கலாம் இந்த லிங்கம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அடையாளம்னு அர்த்தம் இப்போ சிவலிங்கம்னு சொல்கிறோம் ஏன் அந்த சிவலிங்கம்னா சிவனை காட்டக்கூடிய அடையாளம் அது எந்த விக்கிரகமாக விநாயகர்னால் அந்த விநாயகர் விநாயகர்களுடைய தத்துவத்தை காட்டுற அடையாளம் அந்த விக்கிரகம் ஒரு பொருளை அடையாளம் காட்டுவதற்கு லிங்கம்னு பேர் இதற்கு சாஸ்திரத்தில் வேதத்தில் ஒரு உத ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இப்போ பகல் வேலையில் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மலையில் நல்ல புகை நிறையா வருது புகை வருது புகை வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க ஏதோ நெருப்பு எரியுதுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் நெருப்பு கண்ணில் தெரியலை நெருப்பு கண்ணில் தெரியுமா பகலில் நல்ல வெயில்ல நெருப்பு தெரியாது ஆனால் புகை தெரியும் புகையை பார்த்த உடனே என்ன வார்த்தை சொல்கிறான் அங்கே நெருப்பு இருக்குது அங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் நெருப்பை பார்க்கலை பார்த்தது புகையை ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் நெருப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ நெருப்பு இருக்குங்கிறத காட்டுறது எது புகை அந்த நெருப்புக்கு லிங்கம் அங்கே புகை அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிற பழக்கம் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய குணத்தை காட்டணும் ஒருத்தனை பார்க்கணும் அவன் குணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறனா அவன் பேசுலேயே கண்டுபிடிச்சிருவாங்க அவ செயல்படுற விதத்துலேயே தெரியல நல்லவனாக கெட்டவனான்ட்டு அவன் பேசுகிறதிலே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா சில பேர் நல்லது போல பேசுவான் அதிகம் சொல்லிடுவாங்க அது பேசுகிறதிலேயே நான் பொய்யா பேசுகிறான்னு தெரியுது நல்ல மாதிரி பேசுகிறேன் பாரம்பாங்க இருக்கா இல்லைங்களா அந்த பேச்சே அவன் எப்படிப்பட்டனுங்கிறத காட்டுது அவனுடைய நடைமுறை அவன் எப்படிப்பட்டனுங்கிற அது லிங்கம் அவனுடைய குணத்தை காட்டும் லிங்கம் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய பேச்சுக்கள் இங்கே ஒரு போலீஸ்கார் வருவார் யாராவது திடீர்னு புதுசாக தான் சாமி கவனமாக இருங்க மொழியே மொழியே சரியில்லை பார் ஏன்னா அந்த பார்வையை வச்சே அந்த பார்வை அவனுடைய குணத்தை காட்டுற லிங்கமாக இருக்காங்க இப்படி லிங்கம்னு சொன்னால் அடையாளம் இங்கே லிங்க சரீரம்னு சொன்னால் இந்த ஜீவன் உயிரோடு இருக்கான் இந்த சூக்ஷம சரீரத்தை காட்டக்கூடிய இந்த சூக்ஷம சரீர்தான் ஜீவன் உயிரோடு இருக்காங்கிறத காட்டுது அதனால அதுக்கு பேர் லிங்க சரீரம்னு பேர் கண்ணுக்கு தெரியாத என்னென்னு சொல்கிறார் பதினேழு மொத்தம் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம்ல ஞானேந்திரிய மஞ்சு கருமேந்திரிய மஞ்சு பஞ்ச பிராண நெஞ்சு மனம் புத்தி எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள்னு பார்த்தோம் இதெல்லாம் சேர்ந்தால் சூக்ஷம சரீரம் கண்ணுக்கு தெரியாத சரீரம் அதுக்கு லிங்க சரீரம்னு ஒரு பேர் இருக்குது இந்த ஆத்மாவினுடைய சத்து சி சித்து ஆனந்தம்னு சொல்கிறோம் இந்த சித்துங்கிறது உணர்வு சத்துங்கிறது இருத்தலை காட்டுறது உணர்வை காட்டுறதே வெளிப்படுத்துறது இந்த சூக்ஷம சரீரம் இப்போ நம்ம உயிரோடு இருந்தால் தான் உணர்வு தெரியும் அந்த உணர்வு இருக்கிறதுக்கு காரணம் சூக்ஷம சரீரம் உள்ளே இருக்கிறது உயிர் இருக்குது உயிர் போயிடுச்சுன்னா உணர்வு இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆனால் பெணம் சொல்லுவோம் பாடின்னு சொல்லுவோம் அது இருக்குங்கிறத காமிக்கிறது ஏதோ ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஆனால் உயிர் அந்த சித்து இல்லைன்னு சொல்லிடுவோம் அந்த உணர்வு இல்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா இறந்தாச்சுன்னா உணர்வு கிடையாது அந்த உணர்வை காட்டும் லிங்கம் இந்த பதினேழும் சேர்ந்த சூக்ஷம சரீரம் அதற்கு லிங்க சரீரம்னு பேர் அதனால தான் இப்போ அன்னைக்கு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் மயக்க நிலையில் அன்கான்சியஸில் ஒருத்தர் இருக்கான் இல்லாட்டி கோமாஸ்டேஜில் இருந்தால் கூட பிராணன் போய் வந்துக்கிட்டுன்னு தான் என்ன சொல்லுவாங்க அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லுவான் பிராணம் நிற்காது கோமாஸ்டேஜ் பிராணம் நிற்காது பிராணன் போய் வந்துக்கிட்டுதே இருக்கும் அப்போ உயிர் இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கிறதா பிராணமும் சூக்ஷம சரீரம்தான் அவர் த உயிரோடு இருக்காங்கிறத இந்த சூக்ஷம சரீரம் லிங்க சரீரம் அடையாளம் அப்படிங்கிறார் இறைவனை காட்டுவதற்கு இந்த லிங்கம் சிவனை காட்ட சிவலிங்கம் ஒவ்வொரு ரூபம் இருக்குது ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு லிங்கம் இருக்குது நாம் கல்லில் வழிபடுறோம் மண்ணில் வழிபடுறோம் உலோகங்களில் வழிபடுறோம் எல்லாம் கடவுளினுடைய ஒரு கடவுளை காட்டக்கூடிய அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம் பகவான் தான் எங்கேயுமே இருக்கிறாரு அவர் இல்லாத இடம் இருக்கா அவர் இல்லாத இடம் இருக்கா இப்போ எதுக்கு விக்கிரகத்தில் போய் நம்ம வழிபடணும் அதை ஏன் ஒரு அடையாளமாக வைக்கணும் ஒரு கேள்வி வருமா இல்லைங்களா உங்களே நீக்கமுறை நிறைந்தவர் தான் இங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்கார் பிறகு என்ன வாங்கினுன்னு வழிபடுறோம் சில பிடிக்கலாம் ஆஸ்திரியர்களெலாம் கேள்வி வைப்பாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு ஏன் வழிபடுறீங்க அங்கே அடையாளம் காட்டுறது கொஞ்சம் தேவை இருக்குது இந்த இதுவும் சினிமா சோக்கத்தையும் சொல்வேன் நான் பழைய படத்தில் ஒரு படத்தில் சைக்கிள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா லைட்டெல்லாம் போனால் பிடிப்பான் போலீஸு பார்த்துருங்க லைட்லாம் போனால் போலீஸ் பிடிப்பான் அப்போ இப்போ எல்லாம் அப்படி கிடையாது நினைக்கிறேன் சைக்கிளுக்கெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் சைக்கிள் போகும்போது ஒருத்தர் வந்து ட வந்து லைஃப் ஸ்ட்ரைட் லைட் நிறையா இருக்குன்னு சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார் என்ன பண்ணோம் கவுண்டம் பண்ணி நினைக்கிறேன் போலீஸ் பிடிச்சிருவாப்பில் பிடிச்சிட்டு என்ன லைட்லாம் போகிறேன் பாப்பில் இவ்வளவு லைட் இருக்கே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் இவ்வளவு லைட் இருந்தாலும் ஓவியில் லைட்லையே பாப்பில் இவ்வளோ வெளிச்சத்தில் என்ன கதைக்கு லைட்டுமா டயரில் காத்த பிடிக்க விட்ருவோம் என்ன சொல்லுவான்னா எது காத்தப்படுங்க காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது ஓன் டயரில் எது காற்ற முடியும் இது சாதாரண ஜோக் எடுத்தால் கூட பாருங்களேன் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது பயன்படுத்த முடியுதா அந்த டயருக்குள்ளே உள்ள அவன் இது பண்ணாலும் பயன்படுத்த முடியுது அது மாதிரி நீக்கமர நிறைந்த இறைவனை நாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஆவாகனம் பண்ணி எங்கும் நிறைந்த பொருளை ஒரு விக்கிரகத்தின் மேலே ஒரு ஆவாகனம் பண்ணுறோம் பண்ணி அங்கே பார்க்கும்பொழுது மைண்டு கான்சன்ட்ரேட் ஆகுது அங்கே மைண்டு அங்கே ஒருங்கு எங்கும் நிறைந்த தத்துவத்தை அந்த அடையாளத்துக்காக அதை வைக்கிறேன் நாம் உண்மையிலே அவர் எல்லா இடத்துலேருந்து இருக்கிறார் இந்த ஒரு இதில் கூட நம்ம பாருங்கள் ஒரு பிள்ளையார கூட பிடிச்ச வச்சிருவாங்க மண்ணை பிடிச்சி பிடி வச்சுருவாங்க மஞ்சளை பிடிச்சி வச்சுருவாங்க இதே கடவுள் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அது நம்ம மதத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் பரிபூர்ண சுதந்திரம் கடவுளை வழிபடுறதுக்கு இந்து மதத்தை தவிர எந்த மதத்தில் எப்படி வேணாலும் வழிபடுறான் இந்த ஒரு இதில் பார்த்துருப்பீங்க குலசாமியை தேடி போய்கிட்டே இருப்பாங்க ஒரு கல் மயில் கல் இருக்கும் மயில்கல்லு மஞ்சள் துணியை கட்டி அதை பொட்டு வச்சு இதாண்டா நம்ம குலசாமின்னுவான் அவன் மயில் கல்லும்பான் அவனுக்கு மஞ்சள் துணி கட்டி கல் வச்சுருந்தா குலசாமி ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண அடையாளம் தேவை இருக்குது அப்போ தான் நம்ம பண்ண முடியும் அதற்காக அந்த லிங்கம் விவேகானந்தர் தானே இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்கேன் அவரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு சொல்வார் அவர் ராஜா படத்தை எச்சில் துப்பை சொல்லுவார் ராஜா வந்து உருவ வழிபாடாக ஒத்துக்கிற மாட்டார் சொல்லியிருக்கேன் உருவ வழிபாடாக ஒத்துக்கிற மாட்டார் கடவுள் எங்கேயும் இருக்கார் ஏன் இதில் வழிபடணும்பார் அந்த ராஜா போட்டால் சேவத்தில் மாட்டியிருக்கோம் எடுக்க சொல்வார் எடுத்து இதில் எச்சில் துப்பும்பார் அந்த சேவகனை உடனே கோவம் வந்து அடிக்க போவான் ராஜா இங்கே உட்காந்துருக்கார் இவர் மேலேயே துப்ப சொன்ன பேப்பர் கண்ணாடியில் துப்ப சொன்னேன் பார் அப்போ தான் புரியும் அவனுக்கு மாதிரி அங்கே உருவகப்படுத்தியாச்சு அப்போ அங்கே துப்ப முடியுது அவனால் ராஜா பக்கத்தில் இருந்தாலுமே அவர் ஃபோட்டோவில் எச்சில் துப்ப முடியலை ஏன்னா அவரை மாதிரி அங்கே ஒரு லிங்கம் உருவாக்கப்பட்டாச்சு அங்கே ஒரு அடையாளம் காமிச்சாச்சு அப்போ அதில் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்போதான் முடியுது நம்மளுக்கு அதனால் அந்த அடையாளம் இந்த சூக்ஷம சரீரம் என்பது ஜீவனுக்கு ஓர் அடையாளம் அப்படிங்கிறார் மலையில் வழிபடுறோம் மரத்தில் வழிபடுறோம் சூரியனை வழிபடுறோம் சந்திரனை வழிபடுறோம் ஏன் நாயி நாயக்கடவுளை வழிபடுறோம் நாயக்கடவுளை வழிபடுறோமா இல்லைங்களா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் நீ எப்படி வேணாலும் எதில் வேணாலும் கடவுள் நினச்சு நிற்பா அது மாதிரி பரிபூர்ண சக்தின்னு மும்பிட உனக்க ஒருத்தர் என்ட கேட்டார் இந்த ரூபத்தில் தான் அது வந்து மற்ற குறை சொல்கிறதுக்காக இல்லை இந்த வடிவத்தில் தான் சீசர் வடிவத்தில் தான் வருவார் இல்லை நபிகள் வடிவத்தில் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்ணார் அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மற்ற வடிவத்தில் வர முடியாதான்னு கேட்டேன் அப்போ இல்லை இந்த வருவார் அப்போ வர்ற சக்தி இல்லையா அவருக்கு உங்கள் கடை சர்வசக்திமானால் நான் நாயாக நினச்சால் நாய் வடிவத்தில் வரணும் பன்றியாக நினச்சால் பன்றி வடிவத்தில் வரணும் வேணுமா இல்லைங்களா நம்ம என்ன சொல்லுவோம் ஷீஷராக வந்ததும் அவர் தான் நபிகளாக வந்ததும் அவர் தான் நம்ம எல்லாம் பரிபூர்ணம் நம்ம எல்லாம் ஒரே பரம்பொருள் தத்துவம் தான் வந்திருக்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் எப்படி பண்ணாலும் வர ஒரு அடையாளம் வேணும் அவ்வளவு தான் லிங்கம்னா அடையாளம் இந்த ஜீவனுக்கு அடையாளம் இந்த சூக்ஷம சரீரம் ஜீவன் இருக்கின்றான் என்பதற்கு அப்படிங்கிறார் இன்னொரு இதில் இருக்குது அதாவது இதில் இன்னொரு தத்துவம் என்னென்னா நாம் எந்த கடவுளையும் வழிபடலாம் எப்படி வேணும் எந்த ரூபத்திலையும் வழிபடலாம் அதுதான்ங்கிற பூரணமாக நம்ம நம்பி அதில் முழு கவனத்தில் செலுத்திட்டோம்னு சொன்னால் நிச்சயம் அது வந்து நம்மளுக்கு அது அந்த பரம்பரம் தத்துவம் காட்சி கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க இந்த குருவாயூரில் ஒரு எருமக்கடாத்திய ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார் அவர் வெளியே உட்காந்து குருவாயிருப்பனை பார்த்து அப்படியே சாமி பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ப நம்பூதிரியை பெரியவர் அங்கே பூஜை பண்ணுறவர் போயிட்டு போய் எதுக்கடாங்க உட்காந்துருக்கு எனக்கு எதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்கள் நான் கடவுளை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே வம்பு பண்ணார் உனக்குலாம் வராதரா பொடா சத்தம் போட்டே இருப்பார் எதாவது சாமின்னு கேட்டிருக்கான் கேட்ட உடனே எரும கடா தியானம் பண்ணுறான்ட்டு போயிட்டார் இவர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் ஒரு திருவிழா வருது உற்சவமூர்த்தியை வெளியே தூக்குறாங்க வெளியே தூக்குற பொழுது உற்சவமூர்த்தி வெளியே வந்தால் அந்த வாசல் வரைக்கும் இவர் தான் வெளியே வர மாட்டேதுதான் இழுத்து பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த உற்சவமூர்த்தி வாசலுக்கு வெளியே வர மாட்டேது இவர் வெளியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தியானம் பண்ணவர் என்னடா சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு அதுவும் கொம்பு தட்டுது இல்லை சாட்சி இழுக்க வேண்டிய அப்படின்னாரான் அப்போ எப்படி என்னடா சொல்லி இப்படி இப்படி திருப்புங்க இப்படி திருப்புங்க இப்போ எங்கன்னா வந்துடுச்சு வழியா இவருக்கு எருமை கடவை தெரிகிறார் இவருடைய லிங்கம் அங்கே எருமை கடை அப்போ ஒரு ரூபத்தில் நம்ம ஒரு லிங்கம் ஒரு அடையாளத்தை காமிக்கிறோம் அது மாதிரி இந்த உடலுக்கு உயிர் இருக்கிறதுங்கிறதுக்கு லிங்கம் அடையாளம் காட்டுவது இந்த பதினேழு சூக்ஷம சரீரங்கள் இது கம்ப்ளீட் அவுட் ஆச்சுன்னா இந்த உடம்புல உயிர் கிடையாதுன்னு சொல்லிடுவோம் அதனால் அந்த சூக்ஷம சரீரம் பெரும் லிங்க சரீரம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பதினேழும் சேர்ந்து சுப்தம சரீரம் அதற்கு லிங்க சரீரம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது இது மட்டும் இதில் சொல்கிறாரு அடுத்த சுலோகத்தில் அடுத்தது ஆரம்பிக்குது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் புத்தி கர்ம இந்திரிய பிராண பஞ்சகைகை அப்படின்னு இருக்கு இது எப்படி பிரிக்கணும்னா புத்தி இந்திரிய பஞ்சகைகை புத்தின்னா ஞானம் அறிவு இந்திரியம்னா கருவிகள் பஞ்சகைன்னு ஐந்து ியங்கள் ஐந்து புத்தி இந்திரிய பஞ்சகை பிறகு அடுத்தது கர்ம இந்திரியன் இருக்குது கர்ம இந்திரிய பஞ்சகை அதை சேர்த்துக்கிறேன் அதை விட கர்ம இந்திரியங்கள் ஐந்து பிறகு பிராணன் இருக்கு பிராண பஞ்சகை அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பஞ்சகையை மூணுலையும் சேர்க்கணும் பிராண பஞ்சகைன்னா பிராணன் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணங்கள் மனசா தீயா மனம் புத்தி இது ரெண்டு சேர்ந்தா பதினேழு ஆயிடுச்சு கீழே சொல்கிறாரு ஷரீரம் சப்த தசபிகி சப்தன்னா ஏழு தசம்னா பத்து பத்து ஏழு எவ்வளவு 17 சப்த தசபிகி அப்படின்னா பதினேழு இந்த பதினேழும் சரீரம் சரீரம் அங்கே சூக்ஷமும்னு ஒரு வார்த்தை இருக்கு சூக்ஷம சரீரம் இந்த பதினேழுன்னு சேர்ந்து சூக்ஷம சரீரம் ஆகிறது இந்த பதினேழு பார்த்தோம் பார்த்தீங்களா இதுக்கு பேர் சூக்ஷம் சரீரன்னு பேர் அப்படிங்கிறார் அடுத்தது தல்லிங்கம் உச்சியதே தல்லிங்கம் உச்சி தத்து லிங்கம் உச்சியதே அது லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகிறது எனது அடையாளம் காட்டுறதுனால அதுக்கு பேர் லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகிறது ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புராணந்து மனதும் புத்தியும் ஆகிய பதினேழும் சேர்ந்து சூக்ஷம சரீரம் ஆகின்றது அது அந்த சூக்ஷம சரீரமானது லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகிறது சூக்ஷமம்னு என்ன அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத அப்படின்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு பிறகு சூக்ஷம பேர் அடுத்தது இருபத்தி இங்க அடுத்த சிருஷ்டி ஆரம்பமானது பார்க்கலாம் இருபத்தி நாலு படிக்கலாம் தைஜசஸ் தயிசமிஸ்தன தயோவியான் இங்க ஜீவன் முதல்ல வந்திருந்தான் அவன் என்ன வாங்குறான்னு சொல்றாரு இப்ப சூக்ம சரீரம் வந்தாச்சு அவனுக்கு பதினேழு சூட்சம சரீரர் உருவாயிருச்சு முதல்ல பிராக்கியானா சூக்ஷம சரீரம் உருவாயிருச்சு அவனுக்கு என்ன பேர் இப்போ வருதுங்கிறார் அடுத்து கடவுள் ஈஸ்வரனாக இருந்தார் அவருக்கு சூட்சம சரீரம் வேணுமா இல்லையா நம்மளுக்கு இந்த சுட்சம சரீரம் மாதிரி அவருக்கு ஒரு சூக்ஷம சரீரம் வேணும் அவருக்கு மனசு வேணும்ல அது எது அப்படிங்கிறத சொல்ல போகிறார் முன்னாடி சொன்ன கருத்தை எல்லாம் ஞாபகம் இருந்தால்தான் இந்த கருத்து புரியும் ஞாபகப்படுத்துகிற பிரம்மன் ஒன்று பார்த்தோம் பிரகிருதின்னு ஒன்று பார்த்தோம் அதில் பிரகிருதியில் மூணு குணம் இருக்குதுன்னு பார்த்தோம் சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம்னு பார்த்தோம் அதில் பிரம்மனுடைய பிரதிபிம்பம் அந்த சத்துவ குணத்தை மாயேன்னு சொன்னால் அதில் வெளிப்பட்ட தத்துவம் ஈஸ்வரன் ரஜோ குணம் அவித்தியை அதில் வெளிப்பட்ட தத்துவம் ஜீவன் அவனுக்கு பேர் பிராக்கியன்னு பேர் அந்த ஈஸ்வரனுக்கு முதல்ல இன்னொரு பிராக்கியன் இவனுக்கு பேர் இருக்குமாதிரி அவனுக்கு ஒரு பேர் இருக்குது அந்தரியாமீன் அது பின்னாடி வரப்போகுது அந்த பேர் இங்கே சொல்லலை பிறகு தமசு ஒன்று இருக்குது அதில் என்ன வந்துச்சு அதில் வந்து சூக்ஷம பஞ்சபூதம் வந்துச்சு அதில் சூக்ஷம சரீரம் வந்துருச்சு வந்துருச்சுங்களா இந்த சூக்ஷம சரீரத்துக்கு பேர் தைஜசன்னு ஒரு பேர் வரப்போகுது இந்த மத் கடவுளுடைய சூக்ஷம சரீரத்துக்கு கிரண்ய கற்பன் ஒரு பேர் அது எப்படி வருது என்னங்கிறத சொல்ல போகிறார் இந்த சுலோகத்தில் பிராக்ஞன் அந்த ஜீவன் அவித்யில் வெளிப்பட்ட ஜீவன் பிராக்ஞன் இந்த சூக்ஷம சரீரம் வந்தவுடன் அவன் தைஜசன் ஆகின்றான் அவனுக்கு பேர் தைஜசன் ஈஸ்வரன் வந்து கிரண்ய கற்பனாக மாறுகிறார் ரெண்டு பேர் எப்படி மாறுறாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இவனுக்கு எப்படி தைஜசன்னு பேர் இவனுக்கு எப்படி கிரண்யகற்பன் பேருங்கிறதுக்கு வியஸ்டி சமஷ்டி அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு அதாவது விஎஸ்டி சமஷ்டினா தனித்தனியாக உள்ளது மொத்தமாக சேர்த்து உள்ளது அப்படின்னு இருக்கு ஜீவன் சூக்ஷம சரீரம் உருவாக்குறது வரைக்கும் அவனுக்கு பேர் பிராயத்யன் கடவுளுக்கு சூக்ஷம சரீரம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் ஈஸ்வரன் அல்லது அந்தரியாமின்னு பேர் அந்த ஜீவனுக்கு காரண சரீரம்னு ஒரு பேர் இருக்கு இவன் தைஜசன் ஆகிறான் அவர் வந்து கிரண்ய கற்பன் ஆகிறார் எப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே நாம் எல்லாருக்கும் தனித்தனி சூக்ஷம சரீரம் இருக்குது இருக்கா உங்களுக்கு மனசு வேறு உங்கள் இந்திரியம் வேற ஏன் இந்திரியம் வேற உங்கள் கர்மேந்திரியம் வேற ஏன் கர்மேந்திரிய வேறு இதெல்லாம் என்னென்ன சூக்ஷம சரீரம் இது உங்களுடைய சூக்ஷம சரீரம் ஒட்டு எல்லா சூட்சம சரீரம் சேர்ந்தால் கடவுளுடைய சூக்ஷம சரீரமாக நம்ம அப்போ எல்லாம் என்ன ஆகிற கடவுள்கிட்ட ஒரு அங்கம் ஆகிடறோம் ஆக்சுவலாகவே என் மனசு இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகள் ஒட்டு மொத்தமாக அது கடவுளுடைய சூக்ஷம சரீரம் அதுக்கு பேர் ஹிரண்ய கற்பண்ணு பேர் எனக்கு நான் மட்டும் இருக்க சூக்ஷம சரீரத்துக்கு பேர் தைஜசன் பேர் ஞாயம் வச்சுங்க இல்லாட்டி விஷயம் புரிஞ்சால் போனது பேர் கூட ஞாபகம் வைக்காட்டாலும் பரவாயில்ல அப்போ கடவுள் வந்து அவருக்கு எங்கே மனசு இருக்குன்னா நம்ம எல்லாருடைய மனசும் அவர் மனசு தான் நம்ம எல்லா இந்திரியும் அவர் இந்திரியம்தான் எல்லா கருமேந்திரியம் அவர் இந்திரியம்தான் இப்படி அவருக்கு பேர் வந்து கிரண்ய கற்பன் விசிஷ்டாத்வைதம்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க நாம்லாம் கடவுளுடைய அங்க அத்வைதம்ங்கிறது ஒன்று எல்லாமே கடவுளுடைய பார்த்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துவைதம் விசிஷ்டாத்வயத்தில் வரும் இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த தத்துவம் கரெக்டாக இருக்கும் அதில் எல்லாருடைய சுக்ஷம சரீரம் சேர்ந்து ஈஸ்வரனுடைய மனசாக மாறுகிறது அவருக்கு பேர் கிரண்ய கற்பன்னு பேர் ரெண்டு பேருமே சுக்ஷம சரீரத்தில் அபிமானம் வைக்கிறோம் நம்மளுக்கு இந்த நான் இந்திரியம் நான் ஏன் மனசு ஏன் புத்தின்னு அபிமானம் வைக்கிறேன் கடவுள் என்ன பண்ணுறாரு எல்லாம் நான் தேங்குறார் எல்லா சுட்சம சரீரம் நான் தேங்குறார் சரி அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சமஷ்டி வியஷ்டி நம்மளுக்கு தனித்தனியாக அபிமானம் அவருக்கு எல்லாம் சேர்ந்து அபிமானம் இருக்கிறது இதுவரைக்கும் வெளியே தெரியலைன்னா இது வரைக்கும் வெளிப்படலை காரண ரூபத்தில் இருந்துச்சு வெளிப்பட்ட உடனேதான் அவர் வேற நாம் வேறேங்கிற வித்தியாசம் தெரியும் இப்போ விதை வந்து இந்த அரசை வர்றதுக்கு ஆள விதை இருந்தவங்களாக இருக்கும் அது எந்த விதைன்னு கண்டுபிடிக்கிறது கூட சில நேரம் கஷ்டமாக இருக்குது உள்ளே அதில் எப்படி கொப்பு வரும் எப்படி இலை வரும்னு தெரியுமா ஆனால் ம மரமாக வந்துருச்சுன்னா இது இதுன்னு தனித்தனியாக சொல்ல முடியும் அப்படி இதுக்கு முன்னாடி காரண நிலையில் இருந்துச்சு இப்போ வெளிப்பட்ட உடனே ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறுங்கிறது வருது இதற்கு காரணம் தனித்தனி தன்மை மொத்தமாக சேர்த்த தன்மை அப்படிங்கிறார் ஒரு பங்களா இருக்குது ஒரு பங்களாவில் நிறைய அறைகள் இருக்குது பக்கத்தில் ஒரு குடிசை இருக்குது ஒரே ரூம் அது நல்ல இருட்டு ரெண்டுமே வெளியே தெரியாது லைட்டு போட்ட உடனே அங்கே அப்படியே ஒரு ஐம்பது ரூம் லைட்டு தெரியும் இங்கே ஒரு ரூமில் லைட்டு தெரியும் வெளிச்சம் வர்றது வரைக்கும் ஒண்ணுமே தெரியும் வெளிப்படுவது வரைக்கும் தெரியாது வெளிப்பட்ட உடனே மொத்த அபிமானம் வைத்தால் அது ஈஸ்வரன் ஒரு சூட்சம சரீரத்தில் அபிமானம் வச்சா அவனுக்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேரு இதனுடைய விளக்கத்தை அடுத்த சுலகத்தில் விரிவா சொல்றாரு இருந்தாலும் பொதுவாக கொஞ்சம் பார்க்கலாம் அது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த சுலகத்தில் விரிவாக பார்க்கலாம் எப்படின்னா ஒரு மரம் தனித்தனியாக இருக்குது பார்க்குறோம் ஒரு குணத்துக்குள்ளே போகிறோம் தனியாக ஒவ்வொரு மரமாக பார்க்குறோம் மலை மேல் இருந்துட்டு அது மொத்தமாக பார்த்தா எப்படி இருக்கும் தோப்பு அதுக்குன்னு ஒரு அழகு வருதா இல்லைங்களா தனித்தனி மரம் ஜட்டு மொத்தமாக சேர்ந்தால் ஒரு அழகு வந்துடும் அதேமாதிரி புல் இருக்குது தனித்தனி புல்லாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய அழகாக தெரியாது புல் வெளியே பார்த்தா இப்படியே ஒரு கார்டன் பார்க்க ரொம்ப தெரியும் அப்படி ஒட்டு மொத்தமாக சேர்ந்த பொழுது அது எப்படியும் ஒரு அழகு வருது அதே மாதிரி சக்தியும் ஒரு குச்சி இருக்குது ஒரு குச்சி நீங்கள் ஈஸியாக சின்ன பையன் கொடுங்க உடச்சிடுவான் ஒரு பத்து இருபது குச்சியும் மொத்தமாக கட்டி கொடுங்க எவ்வளோ கூட உடைக்க முடியாது சேரும்பொழுது ஒரு சக்தியும் வந்துடும் தனித்தனியாக இருக்கும்போது அல்பமாக இருக்கும் சேரும் பொழுது அது பெரிய சக்தியாகவும் வந்துடுது ஒரு அதுக்குன்னு ஒரு தனி அழகும் வந்துடுது அப்படிங்கிறாரு இன்னொன்று என்னன்னா எப்பயுமே தனியாக இருந்தால் பயம் இருக்கும் சேர்ந்தால் பயம் இருக்காது உண்மையாக இல்லையா இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டிலே தனியாக இருந்தால் அவன் பயமா இல்லையான்னு கேட்பான் என்னே இங்கே நிறையா பேர் கேட்குறது உண்டு என்ன சாமி தனியாக இருக்கீங்களே பயமா இல்லையா அப்படிம்பாங்க நூறு ஆள் இருந்தால்தான் அவனால் இடைஞ்சல் வந்துடுமோன்னு பயமாக இருக்கணும் அத்வைதிக்கு பயமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரை தொந்தரவுன்றது நூறு ஆள் கிடையாது எப்பயுமே பாருங்கள் கூட்டம் சேர்ந்தால் பயம் இருக்காது சமுதாய அமைப்பு எதுக்கு உருவாக்குறாங்க சமுதாய அமைப்பு எதுக்கு உருவாகிறாங்க ஒன்று சேர்ந்தா அந்த ஒரு பயம் போயிடும் இந்த காலேஜி பசங்கள் பாருங்கள் தனித்தனியாக இருப்பான் ஒன்றும் பண்ண மாட்டான் எம்பாட்டு போயிட்டு வருவான் கூட்டமாக சேர்ந்துட்டான் நான் பண்ணுற ரகலை இருக்கேன் பஸ்ஸில் ஏறுனா உப்பா கட பயம் போயிருச்சு என்ன பண்ணான்னு பண்ணலான்னு ஒரு டைரியம் காலேஜ் லேடிஸும் அப்படித்தான் ஆனால் இந்த இதில் ஆதிசுந்தரி காலேஜில் கீதை எடுக்க சொன்னாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைய உட்காந்துருந்தாங்க அங்கே பேசினேன் இதை பற்றி பேச சேர்ந்த அந்த பயம் போய் சொல்லும்போது ஒரு சினிமா படத்தை சொன்னேன் ஏதோ ஒரு இதில் வந்து அந்த காலேஜ் இப்போ குழந்தைங்களாம் கிளாஸை கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போங்க மொத்தமாக அந்த டிக்கெட்டை கூட கிழிச்சு கூட பாக்ஷாப் உள்ளே பார்த்தா ஒரே கலெக்டாக பண்ணுங்க பார்த்தா அவ்வளோ குஷி அவங்க பிரதர் அங்கே வந்திருப்பான் அந்த சினிமா தேட்டர் இதை சொன்ன உடனே ஏதோ ஒரு படம்னு சொல்கிற அந்த காலேஜ் குழந்தைங்க பூரா என்ன படம் யார் நடிகர் என்ன நடிகர் அத்தனை பேர் கேன்னு கத்தி சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆதிசுஜமதி காலேஜ் கம்பத்தில் அந்த சேர்ந்த உடனே பெண்களாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளாக இருக்கிற ஒரு தைரியம் வருது அப்போ ஒட்டுமொத்த அமைப்பில் பயமின்மை வருகிறது எங்கேயும் பாருங்கள் ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா பயம் போயிடும் இருக்கா இல்லைங்களா திருவேடு அதனால் இந்த சமஷ்டி ஈஸ்வரன்கிற தத்துவம் சேர்ந்த தத்துவம் சக்தியும் கூடிடும் திருவேடா விவேகானந்தா காலேஜில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ஒரு நானூறு பேர் ஹாஸ்டலில் படித்தாங்க அப்போ சித்பானந்தர் இருக்கும்போது ஒரு பத்து பேர் வந்து வேற முந்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து ஒரு ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க பத்து பேர் வேற ரெண்டு மற்ற மத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சண்டை வந்திருக்கு சண்டை வந்து அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து எல்லா ஃபோட்டோ சாயம் ஃபோட்டோ வச்சுருப்பாரு அதில் ஸ்ரீஷர் இருக்கும் எல்லா ஃபோட்டாவும் இருக்கும் அந்த மசூதி ஃபோட்டோ அந்த ரெண்டு ஃபோட்டாவை விட்டு எல்லா ஃபோட்டோ உடச்சிட்டான் இந்த பத்து பேர் ஒன்றும் சேர்ந்து ஓ சாமிக்கு பெரிய சாமிக்கு பெரிய கோவம் என்னட்டு அது இப்படி உடச்சிருக்கான் ஒருத்தனை ஒன்றும் பண்ணி எல்லா பயனையும் கூப்பிட்டாரான் தனித்தனியாக என்ட்ரி பண்ணியிருக்காரு அவன் பண்ணுறது ரைட்டாக தப்பான் இருக்கார் பெரிய அக்கிரம சாமின்னு இருக்கான் நீ பேசாமல் இருந்த நான் ஒராளை என்ன செய்யறது இப்படி முந்நூற்றி தொண்ணூறுபான்னு சொல்லியிருக்கான் நான் ஒராளை என்ன செய்யறது அங்கே ஒரு அப்போ தான் சொன்னார் உங்கள் இந்த சேரும் பொழுது ஒரு சக்தி வருது இங்கே சமஷ்டின்னா ஈஸ்வரன் சேர்ந்த ஒரு சக்தியாக இருக்கின்றார் அப்படிங்கிறார் ஒரு பயமின்மையை வரும் ஒரு ஒரு துணிச்சல் வரும் அந்த சேரும் பொழுது அதுக்கு சமஷ்டிக்கு பேர் நம்ம அந்த குழந்தை பருவத்தில் சிங்கம் பசு கட கட கதை கூட படிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா படக்கதை ஒரு சிங்கம் இருக்கும் பசு இருக்கும் தனித்தனி மொத்தமாக சேர்ந்து வரும்போது சிங்கத்தை துரத்திடும் பாத்திருக்கீங்களா இது சின்ன குழந்தைகளோடு அதை உணர்த்துறாங்க அப்படி சமஷ்டிக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இங்கே என்ன சொல்கிறார் ஈஸ்வரன் சமஷ்டி ஜீவன் வியஸ்டி அப்படிங்கிறார் அதில் இன்னொரு கேள்வி வருது ஒருத்தர் கேட்டார் அதுக்கு பின்னாடி அடுத்ததில் சொல்கிறேன் அதாவது எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரனாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் ஈஸ்வரன் சந்தோஷமாக இருப்பார் இப்போ எல்லாருடைய கஷ்டமும் அவர் வரணும்ல எனக்கு வர்ற கஷ்டமும் அவருக்கு வந்து தானே எனக்கு வர சந்தோஷமும் அவருக்கு வரணும் எனக்கு வர்ற கஷ்டமும் அவருக்கு வரணும் எல்லாருடைய கஷ்டமும் அவர் வரணும் எல்லாருடைய சந்தோஷம் வந்து தானே ஆகணும் அப்போ அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா இல்லாடி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வருமா இல்லைங்களா அதுக்கு பதில் அடுத்த சுலோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்ப்போம் அந்த ஈஸ்வரனுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய மனசு அவர்னால் எல்லா மனசும் இருக்க பிரச்சனையும் அவருக்கு வரணும் அவரும் துக்கப்படணும் அவரும் சந்தோஷப்படணும் அது எப்படி அவர் அப்படி இருக்கார் சந்தோஷப்படாமல் துக்கப்படாமல் இருக்காரு அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போறாரு இப்போ இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அதனுடைய விரிவான விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இப்போ பார்த்தா பிராக்யக ஃபஸ்ட்டு வார்த்தை பிராக்யஸ் தத்ர அபிமானேன பிராக்யகன்னா இந்த இரஜப்பிரதான பிரகிருதியில் வெளிப்பட்ட பிராக்கியன் என்ற ஜீவன் முதல்ல சொன்னோம்ல ரஜஸ் அவித்யா அதிலிருந்து வெளிப்பட்ட ஜீவன் ஜீவன் அவனுக்கு பேர் பிராக்கியன்னு பேர் இரஜப்பிரதான பிரகிருதியில் வெளிப்பட்ட பிராக்யன் என்ற ஜீவன் தத் அதில் அதில் எதில் இதற்கு கூறப்பட்ட அந்த சூக்ஷம சரீரத்தில் அபிமானேன அபிமானம் வைக்கும் பொழுது தைஜ தைஜசத்துவம்னா தைஜசன் என்ற தன்மையை மனுஷத்துவம்னா மனித தன்மை தைஜசத்துவம்னா தைஜசன் என்ற தன்மையை பிரபத்யதே பிரபத்யதே அடைகின்றான் இந்த பதினேழு சூக்ஷம சரீரத்தில் அந்த ஜீவன் அபிமானம் வைக்கும் பொழுது அவனுக்கு பேரு தைஜசன் ரெண்டாவது வார்த்தை கிரண்ய கற்ப கிரண்ய கற்பதாம் ஈசக அதை பிரிச்சவன் ஈசகன்னா ஈஸ்வரன் சத்துவகுண பிரதான பிரகிருதியில் வெளிப்பட்ட ஈஸ்வரன் என்பவன் கிரண்ய கர்ப்பதாம் கிரண்ய கற்பன் என்ற தன்மையை அடைகிறான் நம்மளுக்கு பேரு தைஜசன் அவருக்கு பேரு கிரண்ய கற்பன் எல்லா சூக்ஷரியரும் அவர் வந்தாச்சுன்னா அவருக்கு பேர் ஈஸ்வரன்கிற கிரண்ய கர்ப்பன் ஆயிட்டார் தயோகோ தயோகோன அந்த இருவருக்கும் அந்த தைஜசன் ரண்யகற்பன் என்ற அந்த இருவருக்கும் வியஸ்டி சமஷ்டிதா வியஸ்டினா வியஸ்தி என்ற தனித்தனித்தன்மையும் சமஷ்டி என்ற மொத்தமாயிருக்க தன்மையும் இருக்கின்றன நம்மளுக்கு தனித்தனி தன்மை இருக்கான் அவருக்கு மொத்தமாக இருக்க தன்மை இருக்கான் அது எப்படிங்கிறது அடுத்த சொல்கிறது என்ன விரிவை விளக்கிறார் அதாவது இஜப்பிரதான பிரகிருதியில் வெளிப்பட்ட புராக்கன் என்ற ஜீவன் இதற்கு முன் கூறப்பட்ட அந்த சூக்ஷம சரீரத்தில் அபிமானம் வைக்கும்போது தைஜசன் என்ற தன்மையை அடைகின்றான் சத்துவகுண பிரதான பிர பிரகிருதியில் வெளிப்பட்ட ஈஸ்வரன் என்பவன் கிரண்யகற்பன் என்ற தன்மையை அடைகின்றான் அந்த இருவருக்கும் வியஸ்டி என்ற தனித்தன்மையும் சமஸ்டி என்ற மொத்தமாயிருக்கும் தன்மையும் இருக்கின்றன அடுத்தது இருபத்தஞ்சாவது வேதனத் தாத்தூ கத்தியிசா சமஷிம் ஸாத்மாதேத்தூ கேத்தே வியா இங்கே ஈஸ்வரன் அனைத்து ஜீவராசிகளின் சூக்ஷம சரீரத்தையும் தன் சொரூபத்துடன் இணைத்து அவர் வந்து சமஷ்டியாக இருக்கிறாராம் எல்லா சூக்ஷம சரீரரும் தன்னோட இணைச்சிக்கிட்டாராம் ஜீவன் அப்படி இணைக்காமல் தனித்தனியாக இருக்கிறான் அதனால் இவனுக்கு விஎஷ்டின்னு பேர் அவருக்கு சமஷ்டின்னு பேருங்கிறார் இந்த ஒன்றா இணைக்கிறதுக்கு தாதாத்மியம் அப்படின்னு ஒரு பேர் ஒன்றாக இணைக்கிறதுக்கு தாதாத்மியம் இப்படி ஒன்றா இணைக்காமல் இருக்கிறது விஎஸ்டி ஒன்றா இணைக்கிறது சமஸ்டி அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கோங்க இந்த உடம்பில் எத்தனை செல்கள் இருக்குது கோடிக்கணக்கான செல் அது ஒவ்வொன்று ஒரு உயிர்னு சொல்கிறாங்க தெரியுமா உண்மை தானே அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு உயிர்ங்கிறாங்க இப்போ நம்ம அது கொரோனாவே எடுத்துக்கங்க ஒவ்வொரு ஃபேக்ட்ரி ஒன்று ஒன்று ஒரு உயிர் தானே ஒவ்வொரு கிருமியும் ஒரு உயிர் அது மாதிரி ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர் ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தா நாம் ஒரே உயிராக இருக்கும் அப்படி தானே இருக்கோம் உடம்புக்குள்ளே எத்தனை உயிர் இருக்கப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான உயிர் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு உயிர்ங்கிறாங்க அது ஒரு செல்லுங்கிறாங்க எல்லாம் சேர்ந்தால் ஒரே ஜீவன் ஒரு செல்லுக்கு பன்னெண்டா பன்னெண்டு வருஷம் ஆயில்னு ஏதோ முன்னாடி படித்த ஞாபகம் இருக்குது அதனால தான் இந்த ஆயுள் தண்டனை கூட பன்னெண்டு வருஷம் கொடுக்குறாங்களாம் உள்ளே போயிட்டு வந்தானே எல்லா செல்லும் அழிஞ்சிரும் புது செல் வந்துடுமா அவனுக்கு பழைய செல் ஒன்று கூட இருக்கா தான் போனதுலேருந்து சொல்லுவாங்க அப்படியே அந்த காலத்தில் சொல்கிற காரணமே அதேன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க அப்போ இத்தனை செல்லும் தனித்தனி உயிராக இருக்குது ஒட்டு மொத்தமாக சேர்ந்த ஒரு ஜீவன் ஆகிருக்கு இருக்கா இல்லைங்களா அது மாதிரி எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து ஈஸ்வரனாக ஆகிறார் அப்படிங்கிறார் இந்த படைப்பை ஒன்றா சேர்த்து பார்க்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு தனி சக்தி வந்துடுது தீபம் கூட பாருங்கள் தனித்தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைங்க பார்க்க அப்படி ஒன்றும் தெரியாது வரிசையாக கார்த்திகாலனுக்கு ஏற்றுறோம் என்ன பண்ணுது எப்படி இருக்குது பார்க்க அதுக்குன்னு ஒரு அழகாக அதுக்குன்னு ஒரு சக்தி வருது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் பாருங்கள் நிறைய டிபி லைட் கட்டியிருப்பாங்க நிறைய லைட்டு போட்டிருப்பார் ஃபோக்கஸ் போட்டிருப்பார் அதெல்லாம் அழகாக தெரியாது சீரியல் வந்து வெளிச்சம் கொடுக்காது ஆனால் சீரியல் போட்டால் தான் அங்கே ஒரு அழகே வரும் ஏன்னா வரிசையாக மொத்தமாக சேர்ந்து வருது எல்லாம் சேரும் பொழுது அங்கே ஒரு அழகு அது மாதிரி ஈஸ்வரன் வந்து எல்லா சக்தியும் சேரும் பொழுது அவற்ற ஒரு சக்தியும் வருது ஒரு அழகும் வருது இப்போ சொன்ன தோப்பாக பார்த்தா எப்படி அழகாக இருக்குது புல்வெளியாக பார்த்தா எப்படி அழகாக இருக்குது ஒரு குச்சியாக இருந்தால் ஒடிச்சிடலாம் கட்டாக இருந்தால் ஒடிக்க முடியாது சக்தியும் கூட வருது அப்படி வியஷ்டிங்கிற தன்மை ஜீவனிடம் இருக்குது சமஷ்டிங்கிற தன்மை ஈஸ்வரனிடம் இருக்கிறது இப்போ இதில் முக்கியமான கருத்து முதல்ல கேட்ட கேள்வி தான் என்ன கேள்வினா நாம் தனித்தனியாக சுக துக்கத்தை அனுபவிக்கிறோம் சம்சாரத்தை அனுபவிக்கிறோம் ஈஸ்வரனுக்கு எல்லா சரீரமும் சேரும் பொழுது அவருக்கு எல்லா சுகமும் எல்லாத்துக்கமும் வந்து தானே அவருக்கு இப்படி வராமல் இருக்கும் சரியான கேள்வி தானே இந்த தெனாலிராமன் கதையில் தெனாலிராமன் வந்து சின்னப்பயிலாக இருக்கும்போது காளி காட்சி கொடுக்கும் காளி காட்சி கொடுத்து பார்த்த உடனே பார்ப்பான் பத்து தலையோடு காட்சி கொடுக்கும் இவை சிரிப்பான் கேனு பயங்கரம் சிரிப்பான் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு காளி கேட்கும் தெனாலிராமன் சொல்லுவான் எங்களுக்கு ஒரு தலையில் தலைவலி வந்தாலே தாங்க முடியலை நீ பத்து தலையில் தலைவலி வந்தால் எப்படி தாங்குவேன்னு நினச்சி பார்த்து சிரிப்பு வந்துருச்சுமா சின்ன பையனாக இருக்கும்போது காலிகிட்ட அதே பயிரை சொல்லுவான் அப்புறம் அந்த காளி கேட்க உனக்கு இந்த ரெண்டு கிண்ணத்தில் பாலை வச்சுட்டு உனக்கு அறிவு வேணுமா செல்வம் வேணுமா அறிவு வேணுமா இதை கொடி செல்வம் வேணும் இதைக்குடி ரெண்டையும் எடுத்து குடிச்சிருவான் தெனாலிராமன் கதையில் வர்றது அப்போ பத்து தலையை வலித்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்து சிரிச்சு உண்மைதானே ஒரு தலைவியல் தலைவலி வந்தாலே சரி அது மாதிரி ஒரு ஜீவனுக்கு துக்கம் வந்தாலே தாங்க முடியலை நீ எல்லா அந்த உலகத்தில் அத்தனை ஜீவராசின் துக்கத்தை நீ எப்படி தாங்கிக்கிற எல்லாம் சேர்ந்து கடவுள்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அபிமானம் வைத்தல் தாதாத்மியம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் கடவுள் எல்லா சரீரத்திலையும் தாதாத்மியம் வைக்க தாதாத்மியம் அபிமானம் வைக்கிறாரு நாம் ஒரு சரீரத்தில் அபிமானம் வைக்கிறோம் இந்த உடலை நான் நினைக்கிற உடலை அபிமானம் வைக்கிறோம் மனசை நான் நினச்சா மனசில் அபிமானம் வைக்கிறோம் கடவுள் எல்லா உடல் எல்லா மனசையும் நான் நினச்சி வைக்கிறார் இது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த அபிமானத்தில் ரெண்டு ஐட்டம் இருக்குது மயக்கம் அதாவது பிராந்தி கௌனம் அப்படின்ட்டுருக்கு அதாவது தப்பாக அபிமானம் வைக்கிறது உண்மையை உணர்ந்து அபிமானம் வைக்கிறது தாதாத்மியம் இந்த அபிமானம் வைக்கிறது ரெண்டு வகை இருக்குது கடவுள் வந்து உண்மையை உணர்ந்து அபிமானம் வைக்கிறாரு நாம் தப்பாக அபிமானம் வைக்கிறோம் நாம் இந்த ஜீவன் இந்த உடலையும் மனசையும் நான் நினச்சி அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு இந்த எல்லா உடஸும் எல்லா மனசும் பொய் அதுக்கு ஆதாரமாக இருக்கிற தத்துவம் பிரம்மன் ஆத்மாத நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிமானம் வைக்கிறார் இப்போ வேற ஒரு குழந்த இருக்குது தான் குழந்தைன்னு சொல்லி நம்ம அழைச்சி கூப்பிட்றோம் தெரியாமல் நம்ம குழந்தைன்னு கூப்பிடுறோம் பக்கத்தில் வந்த உடனே வேற குழந்தைன்னு தெரிஞ்சு போகுது பிறகு என்ன வந்து அபிமானம் போயிருந்தது நம்மளுக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைகிட்டே சொல்லுவான் இது இப்போ இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு முதல்ல ஒதுக்கிறான் தெரிஞ்ச உடனே நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சிவான் நீங்கள் நான் ஒன்று தான்ப்பா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டது மாதிரி சொல்கிற மா நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்கிறமா இல்லைங்களா அப்போ அது வேற நான் தெரியும் ஆனால் நீங்கள் நான் ஒன்றுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சே நீங்கள் நானும் ஒன்றுன்னு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லைங்களா கடவுளுக்கு உங்கள் சூட்சம் செய்கிற வேறு அந்த சூட்சம் எல்லாம் தெரியும் தெரிஞ்சு அதில் என்ன பண்ணுறாரு அவர் அறிமானம் வைக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரமான ஆத்மானு அது புத்தியோடு இருக்காராம் அதனால் அவருக்கு அந்த சுக துக்கம் பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும் அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு நாலு குழந்த நாலு பேர் இருக்காங்க அவன் நாலு பேருக்கும் வந்து ஆளுக்கு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்குது மொத்தம் பத்து பேரை குழந்தையாயிருச்சு அப்போ அவருக்கு எப்போயுமே வீட்டில் என்ன பண்ணுவான் இந்த வயசானவங்க கிட்டத்தான் குழந்தைய விட்டுட்டு போகிற பழக்கம் இருக்குது எல்லாேருக்கும் அப்படி தானே பண்ணுவாங்க இவங்க எங்கேயோ ஜாலியாக சுத்தணும்னா அப்போ அதை பார்த்துக்கோங்க அந்த குழந்தைய அம்மா அதை பார்த்துக்குன்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் இது என்ன நடக்குது ஒரு சின்ன குழந்தை பலூன் விளையாண்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்று பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்று சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பலூன் விளையாடுற குழந்தையை பலூன் உடஞ்சோன்னா ஐயோயோ பலூன் உடஞ்ச வச்சு அதா தான் அழுது அந்த பொம்மை விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு பேர் சண்டை போடுறேன் இந்த பொம்மை வேணும்னு சண்டை போட்டால் அவன் பொம்மையை உடச்சி அவன் வந்து அழுதுக்கிட்டு சண்டை போடுறான் தாத்தாட்டை இன்னொருத்தையும் சந்தோஷமாக சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சண்ட கோப்படுவாரா இவர் எல்லாத்தையும் ரசிச்சு பத்து பேரையும் பாதிக்குமா ஏதோ குழந்தைங்க இருக்காது அது மாதிரி கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு அவருக்கு எந்த ஒரு சுகதுக்கமும் அவரை பாதிப்பது இல்லை அப்படின்னு ஞானி அப்படித்தான் நாம் எப்பயுமே ஒரு துக்கம் வருதுன்னா அதில் அட்டாச்மெண்ட்னால துக்கம் வருமே ஒழிய அட்டாச்மெண்ட் இல்லாட்டி எதுலேயுமே துக்கம் வராது ஒரு ஞானிக்கு அதே மாதிரி தான் அவன் எதுலேயும் அட்டாச்மெண்ட் இல்லை அவன் எல்லாத்தையும் பார்ப்பான் அவன் கோவப்படுற நேரம் கோவப்படுவான் சந்தோஷமாக இருக்கிற நேரம் எல்லாரையும் வரையும் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் ஆள் மனசில் அபிமானமில்லை எது நடந்தாலும் சரி அப்படின்னு அப்படி இருப்பான் ஒரு கப்பலில் ஒரு சாமி போனாரா அவர் பார்த்தீங்கன்னா தங்க கமண்டலம் அப்படியே பட்டு பீதாம்பரம் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தங்கத்தில் ருத்ராட்சம் எல்லாம் போட்டு அப்படியே போய்கிட்டே இருந்திருக்கார் இன்னொருத்தர் மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டு வந்திருக்கான் இப்படியே சாமியாக இதெல்லாம் தேவையாக ஒன்று தேவையாக இருக்குது ஒரு மஞ்சள் இவர் தங்கத்தில் போகிறான் கமண்டலம் தங்கத்திலே கமண்டலம் தங்கத்தில் ருத்ராட்சமால பட்டு பீதாம்பரம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே சிரிக்கிறேன் என்ன சிரிக்கிறேங்கிறார் இல்லை நீங்கள் ஒரு சாமியாக இருங்கிறீங்க உங்களுக்கு பார்த்தா பட்டு பீதாம்பரம் தங்கம் வெள்ளிக்காய் மண்டல் எல்லாம் இப்படி இருந்து வச்சிருக்கேன்னு இல்லைப்பா இதெல்லாம் பக்தர்கள் கொடுக்குறாங்க வச்சுருக்கேன் இதுலாம் பற்றி அப்படிங்கிறார் சும்மா அதெல்லாம் விடாதீங்க அப்படிங்கிறான் என்ன பண்ணார் டக்கு டக்குன்னு எடுத்து ஊற்றி கடலில் போட்டாரான் புராத்தியை போட்டது எடுத்துட்டு ஒரு கவுமீடத்தை கட்டிவிட்டு அது வந்து வேஸ்ட்டி பட்டு வேஸ்ட் எழுத்துக்கு உள்ளே நான் உள்ளே போட்டேன் அந்த பையில் என்ன வச்சுருக்கேன் நாளைக்கு கட்டுறதுக்கு வேஸ்ட் அதுக்கு உள்ளே போட்டுனாரன் ஆ நாளைக்கு வேணுமே அப்படின்னு நானும் அதே ஒன்று மஞ்சப்பையே ஒன்றால் விட முடியலை நான் எல்லாத்தையும் தீக்கு போட்டேன் அபிமானந்தே முக்கியம் ஈஸ்வரன் வந்து அவருக்கு அபிமானம் தெரிஞ்சு அபிமானம் வைக்கிறார் அவர் எல்லாம் மித்தியா எல்லாத்துக்கும் ஆதாரமான தத்துவம் நான் ஏ மேலதான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற புத்தியோடு வைக்கிறதுனால ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுத்துத்தான் நம்மளை வந்து அவர் பக்கம் இழுப்பர் அதாவது கடவுள் பிட்டுக்கு மணசுமந்த கதை கேட்டுருக்கீங்களா ம் எல்லாமே கடவுள்னு சொன்னால் பிட்டு சாப்பிட்டாரா இல்லையா பிற மண்ணில் அடி வாங்கினார்ல இப்போ பெரம்பில் பெரம்பில் அடி வாங்கும்போது என்னாச்சு எல்லாருக்கும் விழுந்துச்சு உண்மையான அவர் நியாயமானவராக இருந்தால் பிட்டு சாப்பிடும்போது எல்லாத்தையும் பிட்டு சாப்பிட்ட மாதிரி உணர்வு வந்திருக்கணும்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் வரணுமா இல்லையா பிட்டு சாப்பிடும்போது யாருக்கும் பிட்டு சாப்பிட்ட மாதிரி தெரியலை பெறம்படி வாங்கணும்னு விழிவு வச்சுட்டார் பார்த்தீங்களா அது தப்பு இல்லையா கடவுள் பண்ணது அவர் சாப்பிடும்போது நம்மளையும் சாப்பிட மாதிரி காமிச்சிருக்கானே அதை விட்டுட்டு அடி வாங்கும்போது மட்டும் காமிக்க வைக்கிறார் பாருங்க எல்லாம் நான் தேன்னு சொல்கிறாரு பிட்டு சாப்பிடும்போது காமிக்கலை ஆனால் பெறம்படி வாங்க காமிக்க ஏன்னா துன்பம் வந்தாதே நம்ம திரும்பி பார்க்குறோம் அது வரைக்கும் பார்ப்ப மா பார்க்க மாட்டான் அடி விழுந்தோன்னு யார் பின்னாடி பார்க்குறோமா இல்லைங்களா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது ஒரு இன்ஜினியர் இருந்தாரான் அவர் ஒரு எட்டு மாடி கட்டடத்தில் ஏதோ கூப்பிட்டு போய் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு கீழே அந்த சூப்பர்வைசரவே கீழே இறங்கி ஏதோ எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காரு அவருக்கு ஃபோன் வந்துருச்சு வெளியே ரெண்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு கவனமாக அங்கேருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாரான் அந்த கீழே இருக்க சூப்பர்வைசர் இன்ஜினியரு அவர் திரும்பியே பார்க்கல என்னடா பார்க்கும்போது ஒரு நூறுரூபா நோட்டு எடுத்து அவருக்கு முன்னாடி போட்டாரான் பேசிங்க அவரது அதை கூட அந்தாலும் கவனிக்கலை பிறையும் பேசிக்கிட்டே இருந்தாராம் ஏன்னடா கவனி கூட்டு பார்த்தாரும் கேட்கல ரூபாயை போட்டு பார்த்தாரும் கேட்கல ஒரு சின்ன கல்லெடுத்து தட்டும் தலையில் போட்டாரான் உடனே மேலே பார்த்துட்டார் அவர் அப்போ அந்த அடி விழுந்தாத்தான் பார்க்குறேன் நாம் அது என்ன பண்ணுவார் ஒரு சின்ன அடியை கொடுத்து கடவுள்கிட்ட பார்க்க வச்சு எல்லா அடியும் நிற்கிருவார் அதுக்காக பார்க்க வைக்கிறதுக்காக கூட சில துன்பத்தை கொடுப்பார்னு சொல்லுவாங்க இங்கே ஏன் கடவுள் வந்து எல்லாருடைய என்பதும அவரை பாதிக்கிறதுனா தாதாத்மியம் அவர் வைக்கின்ற அபிமானம் இங்கே அந்த வார்த்தை சொல்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஜீவராசிகள் என்ன எப்படி அதனுடைய பூர்வ ஜென்மத்தில் இருந்தோ எல்லா தெரியும் அவருக்கு அவர் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஒரு கூகுள் மாதிரின்னு வச்சுக்கோங்க கூகுளில் வந்து எல்லாமே உள்ள சேவ் ஆகுதா இல்லையா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பெரிய ரெக்கார்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரக்கு ரிக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த தேஞ்ச ரெக்கார்டு மாதிரின்னு ஒரு பழமொழியாக இருக்குது அது தேஞ்சு போச்சுன்னா ஒரே பாட்டை ஒரே வரியாக திருப்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு பாட்டு அதாவே ஆச்சரியம் பார்ப்போம் இவ்வளவு பெரிய பாட்டுங்கிறதுக்குள்ள எப்படி இருக்கு சின்ன குழந்தையெல்லாம் ஓடியாது பார்க்க அந்த அரக்கு ரெக்கார்டு அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு என்னாச்சு அந்த அரக்கு ரிக்காடு ஒரு பிளாஸ்டிக் ரெக்கார்டில் மூணு பாட்டு நாலு பாட்டு வந்துச்சு ஒரு சீடி இவ்வளோ ஓண்டு சீடியில் ஒரு பாட்டு வந்துச்சு அப்புறம் எம்பித்திரி சீடியாச்சு பார்த்தோம்ல எம்பி த்ரீ சிடிக்குள்ளே ஒரு நூறு பாட்டு வந்துடும் அப்புறம் டிவிடி ஆயிரம் பாட்டு அதில் சேவ் ஆகும் இப்போ அவ்வளோ ஓண்டு பென் ட்ரைவில் பத்தாயிரம் பாட்டு உள்ளே வச்சிருக்கான் இவ்வளோ ஓண்டு பென் டிரைவில் அதில் இன்னும் முப்பத்தி ரெண்டு ஜிபி ஐம்பது ஜிபி ஐநூறு ஜிபி ஆயிரம் ஜிபின்னு ஆகிப்போச்சு அப்புறம் ஆயிரம் ஜிபியில் எவ்வளோ விஷயம் சேவாகும் இவ்வளோ ஹோண்டு இருக்குது அவ்வளோ விஷயம் சேவ் ஆகிடுது உள்ள அத்தனையும் கிடைக்கிது கூகுளில் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் பேசுகிற செல்ஃபோனில் அங்கே ரெக்கார்டாகி அங்கே பதிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி சேவ் பண்ணுது அது முடியுதா இல்லையா எவ்வளோ ஆச்சரியமான அப்போ கடவுளுக்கு வந்து நாம் நினச்சிருக்கேன் அவர் எப்படி இத்தனை பேர் மனசையும் புரிஞ்சு இவ்வளோ பேர் சிந்து மைண்டில் வைக்க முடியுமான்னு பார்த்தா மனுஷன் வச்சிட்டோம் இப்போ இன்றைக்கி அறநூறு கோடி மக்கள் இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஃபோனில் பேசுகிறது அங்கே பதிவில் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் எப்போ வேணாலும் எடுக்கலாமா கவர்மெண்ட் நினச்சால் நாம் இன்னொருத்தரோட பேசுனதை எந்த நேரத்தில் பேசி எடுக்க முடியுமா ஒரு சாதாரண மனுஷனால் இதை சேவிச்சு இத்தனை கோடி மக்கள் பேசுகிறத சேவித்து வைக்கும் பொழுது அந்த ஈஸ்வரன் சமஷ்டி அவர் என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு ஜீவனாசிரியுடைய அந்தரங்க அத்தனை விஷயம் அவர் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் அவருக்கு என்ன பண்ணுவார் நம்ம படுற சுகத்துக்கம்பளும் அவர் பாதிக்காது என்ன ரீசன் அவர் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பார் எல்லாம் ஏன்னா எல்லாம் தெரியும் முன்னாடி பண்ணது இப்போ பண்ணது போன ஜென்மம் வரப்போகிற ஜென்மம் எல்லாம் தெரியும் அவருக்கு அவர் ஒரு பெரிய கூகுள் மாதிரி உள்ள ஷேவ் பண்ணி வச்சிருக்கிறார் ஆனால் அபிமானம் கிடையாது அவருக்கு ஒட்டு சேரும் பொழுது அது ஈஸ்வர தத்துவமாகிறது இருந்தாலும் அவருக்கு அந்த இன்பது இன்பம் பாதிப்பதில்லை அதற்கு காரணம் தாதாத்மியம் அவர் வைக்கின்ற அபிமானம் அறிவுபூர்வமானது நாம் சமஸ் விஎஸ்டி ஒரு சரீரத்தில் அபிமானம் வச்சாலும் கூட அது அறிவுபூர்வமாக இல்லை தப்பா இருக்கு அதனால் நாம் சுகதுக்கத்துக்கு ஆளாகின்றோம் அப்படிங்கிறார் அதனால ஈஸ்வரன் அனைத்து சூட்சம சரீரத்தில் அபிமானம் வைத்து வெளிப்படும் பொழுது கிரண்ய கற்பனாகிறார் ஜீவன் தனித்தனி ஜீவன் அதில் வைக்கும் போது தைஜகனாக ஆகின்றான் இதற்கு காரணம் தாதாத்மிய அபிமானம் தான் அவர் ஈஸ்வரனா இருக்கிறதுக்கும் நாம ஜீவனா இருக்கிறதுக்கும் காரணம் அபிமானம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து சமஷ்டி ஈசக சமஷ்டி ஈசக சர்வேசாம்னா அனைத்து ஜீவராசிகளின் சூக்ஷம சரீரத்தையும் சர்வேசாம்னா அனைத்தையும் அர்த்தம் அனைத்து ஜீவராசிகளின் சூக்ஷம சரீரத்தையும் அடுத்த வார்த்தை சுவாத்ம தன் சொரூபத்துடனும் தாதாத்மியம் ஒன்றாக இணைத்து வேதநாத் அறிகின்ற காரணத்தினால் சர்வேசாம் சுவாத்ம தாதாத்மியம் வேதநாத் அனைத்து ஜீவராசிகளின் சூக்ஷம சரீரத்தையும் தன் சொரூபத்துடன் ஒன்றாக இணைத்து அறிகின்ற காரணத்தினால் முதல்வரி த சமஷ்டி ஈசகன் இருக்கு ஈசக ஈஸ்வரன் சமஷ்டி சமஷ்டி என்ற தன்மையை அடைகின்றார் சமஷ்டியாக இருக்கின்றார் தத் அபாவாத் அடுத்த வார்த்தை கீழே ரெண்டாவது வரி ததா ததபாவாத் இருக்கு அது பிரித்தோம்னா தத் அபாவாத் தத்துனா அது அபாவாத்தனை இல்லாததால் அப்படி எல்லாத்தையும் இணைக்காத காரணத்தால் அப்படி அறிகின்ற தன்மை இல்லாத காரணத்தால் நம்மளுக்கு நம்ம படித்தையும் தெரியும் எல்லாத்தையும் தெரியாது அவர் எல்லாத்தையும் அறிகிறார் நாம் அப்படி அறியாத காரணத்தினால் ததோ ஏதுன்றிருக்கு அதை தத் ததக அன் ஏது பிரிச்சம்னா ததகன்னு அதிலிருந்து அந்த ஈஸ்வரனிடமிருந்து அந்நேத்து வேறாக இருக்கின்ற ஜீவன் இது அப்படி தனித்தனியாக அறிஞ்சிக்கிட்டு இருக்கான் மொத்தமாக சேர்த்து அறியல அதனால வேறாக இருக்கின்ற ஜீவன் கத்யந்தே வியஸ்டி சம்யதான் இருக்கு பெயரால் அந்த ஜீவன் வியஸ்டி என்ற பெயரால் கத்யந்தே அழைக்கப்படுகின்றார் இவன் விஎஸ்டின்னு அழைக்கப்படுறான் அவர் சமஷ்டின்னு அழைக்கப்படுறார் அவருக்கு நம்மளுக்கு பேர் தைஜசன் விஎஸ்டி அவருக்கு பேர் ஹிரண்யகற்பன் சமஷ்டி இதுக்கு காரணம் தாதாத்மியம் நாம் அபிமானம் ஒரு சரீரத்தில் வைக்கிறோம் அவர் எல்லா சரீரத்திலையும் வைக்கிறார் நாம் அறியாமல் வைக்கிறோம் அவர் அறிஞ்சு வைக்கிறார் இதுதான் வேறுபாடு அடுத்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த ஸ்தூல பஞ்சபூதம் படைக்கப்படுகிறது அது அடுத்த வகுப்பில்